அறிவோம் அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று நம்ம பார்க்க இருக்கிற பாடத்திட்டம் வந்து கைவல்ய நவநீதம் கடந்த வகுப்புல வந்து நம்ம முப்பது பாடல்கள் வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் இப்ப இன்றைய பாடத்துல வந்து முப்பத்தி ஒன்றுல இருந்து பார்க்கலாம் முப்பத்தி பாடல் ராசத குணத்தில் வேறிட்டெடுத்த கூறு ஐந்து மைந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் பராவிய பெயராம் இந்த பதினேழும் லிங்க தேகம் சுராசுரர் நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கற்கெல்லாம் அப்படின்னு சொல்றார் இந்த பாடல்ல முப்பத்தி பாடல்ல ராசத குணத்தில் வேறிட்டெழுந்த கூறு ஐந்து மைந்தும் அதாவது பஞ்ச ராஜச அம்சத்துல பூதத்துக்கு ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து தனித்தனிய பிரிக்கிறார் அதாவது இங்க பஞ்சீகரணம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கை பத்தி இப்ப பேசிட்டு இருக்கோம் இப்ப பஞ்சீகரணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்ப இந்த ஸ்தூல பஞ்ச பூதங்கள் எப்படி உண்டா எனத அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் அதாவது இப்ப நம்ம நம்மளுடைய படைப்பின் சாராம்சம் என்ன அப்படின்னு ஐந்து பூதங்கள் அதாவது ஆகாயம் காற்று அப்புறம் வந்து நமக்கு நீர் நிலம் நெருப்பு அப்படிங்கிற ஐந்து பூதங்களும் பஞ்சபூதங்கள் தத்துவத்துல இருக்கிறதுனால இப்ப இந்த பூதங்கள் வந்து ஸ்தூல பூதமா மாறணும் அப்படின்னா அது சூக்ஷம பூதத்துல இருந்து எப்படி பஞ்சீகரணம் நடந்தது அப்படிங்கறத பாத்துட்டு இருக்கோம் அப்ப அந்த அடிப்படையில இந்த பஞ்சபூதங்கள்ல ராஜச அம்சங்கிற அந்த அம்சத்துல ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரையா எடுக்கிறார் இங்க மாத்திரைனா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் ஒரு சார்ட் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தேன் இப்ப அந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா ஐந்து பூதங்களுக்கும் தனித்தனியா எப்படி ஸ்தூல பூதமாக மாறிச்சு அப்படிங்கிறது நீங்க கவனிக்கணும் அந்த சார்ட்ல அதாவது ஒரு வட்டத்தை அதாவது ஒரு பருதி முழுசா இருக்குன்னா அதை பாதியா பிரிச்சுட்டீங்க அப்படின்னா மீதி பாதி பகுதி இருக்கு அந்த பாதி பகுதியில ஒரு பாதி வந்து அந்த மூல பூதத்தை நம்ம எடுத்துக்கிறோம் இப்ப நீர் பூதமா நிலம் பூதம்னா அந்த பாதி முழுசா நீர்பூதம் உடைய பிப்டி பர்சன்ட் இருக்கும் மீதி பாதி பகுதியை மீதி நான்கு பூதங்கள் வந்து அதுக்குள்ள ஆக்கிரமிச்சுக்கிட்டு அப்ப அந்த அடிப்படையில மொத்தம் நூறு பங்கு அந்த பூதம் சேர்ந்திருக்கும் எல்லா பூதங்களும் கலந்துருக்கும் அதுல எந்த பூதம் பிரதானமாக இருக்கோ அதாவது ஐம்பது சதவீதம் பிரதானமாக இருக்கிறதோ அந்த பூதம் அந்த மெயின் பூதமாக அதை நம்ம எடுத்துக்கிறோம் அது ஸ்தூல பூதமாக மாறிடும் அந்த அடிப்படையில் தான் இப்ப இந்த பாடல கருத்து அதாவது என்ன சொல்ல வராருன்னா பஞ்ச பூதங்களில் ராஜச அம்சத்திலே பூதத்துக்கு ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து தனித்தனியே வைத்து அதை முறையாக என்ன பண்றோம் இந்த வாய் கை கால் இருவாய் கருவாய் அப்படிங்கிற ஐந்து கர்மேந்திரியங்களை உண்டாக்கிடுறோம் அந்த அதனுடைய சக்தி என்ன வாயினுடைய செயல்பாடு என்னன்னா பேசும் சக்தி கை வந்து கொடுக்கல் வாங்கும் சக்தி கால் வந்து நடக்கும் சக்தி இருவாய் வந்து மலம் கழிக்கும் சக்தி கருவாய் வந்து இன்பம் கொடுக்கும் சக்தி என ஐந்து செயல்களை செய்யக்கூடிய கர்மேந்திரியங்கள் வந்து உண்டாகின எங்கிருந்த பஞ்சபூதங்களும் ராஜசம்சத்தில் பூதத்தில் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒவ்வொரு மாத்திரையாக எடுத்து செய்யும் இந்த ஐந்து கர்மேந்திரியங்கள் உண்டாயினங்கிறாங்க அடுத்து அதே பஞ்சபூதங்களில் ராஜசம்சத்திலே பூதத்துக்கு தலா ஒவ்வொரு மாத்திரம் எடுத்து அது வந்து ஐந்து பிராணன்களாக பிரிக்கிறாரு பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் என்ற ஐந்து வாயுக்களாக அதை பிரிச்சு எடுத்து ஐந்து வாயுக்கள் உண்டாயின அப்படிங்கிறாரு அடுத்தது ரஜோகுணத்தில் சமஷ்டி பாகத்திலே அதாவது அனைத்தும் ஒன்றாக இங்க வந்து விஎஸ்டி சமஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இப்ப விஎஸ்டி அப்படின்னா ஒரு தனித்த பொருள் சமஷ்டின்னா பல பொருட்கள் சேர்ந்தது இப்ப ஒரு தோட்டம் இருக்குன்னா அந்த தோட்டத்தில் பல மரங்கள் இருந்தால் அது வந்து சமஷ்டி ஒரே ஒரு மரம் மட்டும் இருந்தால் அது விஎஸ்டி அது இங்க ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டா அது விஎஸ்டி பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்தால் அது சமஷ்டி அப்படிங்கிற மாதிரி இப்ப ரஜோகுணத்தின் சமஷ்டி பாகத்திலே உண்டானவைகள் தான் இந்த புராணங்கள் என்றும் ரஜோ குணத்தின் விஎஸ்டி பாகத்தில் அதாவது தனித்தனியாக உண்டானவைகள் தான் கருமேந்திரங்கள் என்றும் புரிந்து வேண்டும் இந்த மாதிரி இந்த விளக்கங்களை இந்த ஒரு பாடல் மூலமாக சொல்றார் ராசத குணத்தில் வேரிட்டெடுத்த கூறு ஐந்தும் ஐந்தும் பிராணவாயுக்கள் என்றும் பெருந்தொழில் கருவி என்றும் ஐந்து வாயுக்களாகவும் ஐந்து கர்மேந்திரங்களாகவும் இருக்கிறது பராவிய பெயரா இந்த பதினேழு அம்சங்கள் எப்படி சொல்ல வரா வந்து கர்மேந்திரங்கள் ஐந்து ஐந்து வாயுக்கள் எடுத்துக்கிறார் இந்த பத்தோட சேர்ந்து ஞானேந்திரங்கள் ஏற்கனவே அதுவும் சேர்ந்து பதினஞ்சு இதோட நம்ம என்ன சேர்த்துறோம் மனமும் புத்தி அப்படிங்கிற ரெண்டு விஷயங்களை சேர்த்து மற்றும் இந்த பதினேழு தத்துவங்களும் சேர்ந்தது லிங்க சரீரம் அப்படின்னு சொல்றாரு லிங்க சரீரம்னா என்னன்னா சூட்சம சரீரம் ஆகிய இந்த மனதை தான் பிரதானமாக அங்க கொண்டு வராரு அந்த கரணங்கள் ஐந்து சேர்த்துட்டு கூட சிலர் வந்து இருபது தத்துவங்களா சொல்லுவாங்க இந்த மனம் புத்தியை விட்டுருவாங்க அந்த கரணங்கள் ஐந்து எடுத்துட்டு அப்படியே டோட்டலா இருபதா அந்த மனம் புத்திகள் தனியா எடுத்துக்காம மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கறதெல்லாம் சேர்த்துக்கிட்டு உள்ளம் வரைக்கும் எடுத்துக்குவாங்க எடுத்துக்கிட்டு 20 தத்துவங்களாகவும் சொல்லப்படும் அதை பொறுத்த இந்த பதினேழு தத்துவங்களும் லிங்க சரீரம் என்று சொல்லப்படுகின்றதுங்கிறாரு பராவிய பெயராம் இந்த பதினேழும் லிங்க தேகம் சுராசுர நரர் விலங்காய் தோன்றிய உயிர்கள்லாம் அப்ப இந்த பதினேழு தத்துவங்கள் யாருக்கு கிடைச்சிருக்குது எல்லா உயிர்களுக்கும் இந்த பதினேழு தத்துவங்கள் மூலமா தான் இந்த உயிர்கள் வந்து இயங்கிட்டு இந்த பாடல்கள் மூலமா சொல்ல வராது ஐந்து ஞானேந்திரங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து வாயுக்கள் புராணங்கள் அப்புறம் மனம் புத்தி அப்படிங்கிற சேர்ந்து எல்லா ஜீவர்களுக்கும் செயல்பட காரணமாக அமைகின்றன அப்படிங்கறத இந்த முப்பத்தி ஒன்றாவது பாடல்ல சொல்லி முடிக்கிறாரு அடுத்த முப்பத்தி பாடல் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா இவ்வுடல் மறுவும் ஜீவன் இலங்கு தைசதன் என்ற அவன் இவ்வுடல் மறுவும் ஈசன் ரண்ய கர்ப்பணாவன் இவ்வுடல் இரண்டு பேருக்கும் லிங்க சூக்கும சரீரம் இவ்வுடல் கோசம் மூன்றாம் இது கடா அவத்தையாமே அதாவது தனியாக ஒரு சூக்ஷம சரீரத்தை நான் எனது என்று அபிமானிக்க கூடிய ஜீவன் இருக்கிறான் பாருங்க அவன் வந்து தைஜசன் அப்படிங்கிறார் இந்த இடத்துல அவனுக்கு வந்துட்டு ஒரு பெயர் வைக்கிறாரு இவ்வுடல் மறுவும் ஜீவன் இலங்கு தைசதன் என்ற அவன் அப்படிங்கிறாரு வந்து தைஜசன் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கிறாரு இது மாதிரி ஒரு சூக்ஷம சரீரம்னா அந்த பதினேழு தத்துவங்களை கொண்ட ஒரு சூட்சம சரீரம் என்னென்ன பதினேழு தத்துவங்கள்னா ஐந்து ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து வாயுக்கள் அப்புறம் மனம் புத்தி இந்த பதினேழும் சேர்ந்து ஒரு சூட்சம சரீரமாக இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான் அப்படின்னா அது ஒரு தனியான ஒரு விஷ்டி சரீரம் ஒரு விஷ்டி சூட்சம சரீரமாக அது இருக்கிறது இது போல பல சரீரங்கள் இருக்குல்ல எத்தனையோ ஜீவராசிகளுடைய சரீரங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த சூட்சம சரீரங்கள் எனது என்று அபிமானிக்கின்ற ஈஸ்வரனுக்கு இரண்ய கர்ப்பன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு இதுதான் இவங்களுக்கு சூட்சம சரீரம் இப்ப இந்த சூக்ஷம சரீரத்தில் வித்தியாசம் என்ன புரிஞ்சுக்கணும் தனித்த சூக்ஷம சரீரத்தை வந்து தைஜசன்ட்டோ அனைத்து சூட்சம சரீரத்தை வந்து இரண்ய கர்ப்பன் இங்க சொல்ல வரா இவ் உடல் மருவும் ஈசன் இரண்ய கர்ப்பணாவன் இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கை தைஜசன் என்றாவன் இவ்வுடல் மருவும் ஈசன் இரங்கிய கர்ப்பணாவன் இவ்வுடல் இரண்டு பேருக்கும் இலங்கை சூக்ம சரீரம் இந்த உடல் இந்த இரண்டு பேருக்குமே இது வந்து சூட்சம சரீரமாக இந்த சூக்ஷம சரீரத்துக்கு வந்து பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்ற கோஷங்கள் மூன்று உள்ளன ஏன்னா இப்ப மொத்தம் ஐந்து கோஷங்கள் நமக்கு இருக்கிறது இப்ப இந்த ஐந்து கோஷங்கள் வந்து அன்னமய கோஷம் ஆனந்தமய கோஷம் தவிர பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் என்ற மூன்று கோஷங்கள் இந்த சூக்ஷம சரீரத்துக்கு இருக்கிறது ஏன்னா இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ள என்னென்ன அடங்கியிருக்கு ஐந்து வாயுக்கள் அடங்கியிருக்கிறது மனம் புத்தி அடங்கியிருக்கிறது அப்போ ஐந்து வாயுக்கள் சேர்ந்ததுனால பிராணமய கோஷமும் இதுக்கு சம்பந்தப்படுது மனமும் புத்தியை சேர்ந்ததுனால மனோமய கோஷமும் விஞ்ஞானமய கோஷமும் இதுல சம்பந்தப்படுது அப்ப இந்த மூன்று கோஷங்களும் சேர்ந்த ஒரு உடல் என்ன அப்படின்னா சூட்சம சரீரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது பிராணவாயுவும் கர்மேந்திரியங்களும் சேர்ந்து பிராணமய கோஷமாகவும் மனமும் ஞானேந்திரியங்களும் சேர்ந்து மனோமய கோஷமாகவும் புத்தியும் ஞானேந்திரியங்களும் சேர்ந்து விஞ்ஞானமய கோஷமாகவும் அழைக்கப்படுகின்றது அப்படின்னு இவர் சொல்றாரு இவ்வுடல் கோஷம் மூன்றாம் இது கணா அவத்தையாமை அப்படிங்கிறார் ஏன் இந்த கன அவத்தையா கனவு நிலை அப்படிங்கிறாரு அதாவது விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் என்ற மூன்று அவஸ்தைகளை சூட்சம சரீரத்துக்கு இதுதான் கனவு நிலை அப்படின்னு சொல்றாரு அப்ப ஒரு கனவு நிலையில வந்து என்னென்ன இருக்கணும் மனோமய கோஷம் இருக்கணும் பிராணமய கோஷம் இருக்கணும் விஞ்ஞான மய இருக்கணும் இந்த மூன்று கோஷங்கள் இருக்கணும் அப்பதான் கனவு காண முடியும் ஏன்னா கனவுங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு கற்பனை சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறதுனால அதுல எல்லாமே செயல்படக்கூடிய செயல்பாடு வேணுங்கிறதுனால இந்த பதினேழு தத்துவங்களும் கூடிய சூக்ஷம சரீரத்தினுடைய கனவு நிலைதான் இந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த பாடல சொல்ல வரார் இவ்வுடல் மருவும் ஜீவன் இலங்கு தைததனா என்ற அவன் இவ்வுடல் ஈசன் இரங்க கர்ப்பணாவன் இரண்டு பேருக்கும் லங்க சூக்ம சரீரம் இவ்வுடல் கோசம் மூன்றாம் இது கண அவத்தையாமை அப்படின்னு இந்த பாடல்ல சூக்ஷம சரீரத்தை பத்தி தெளிவுபடுத்துறாரு பொதுவா இப்ப நாங்க எங்க சூட்சம சரீரம் சொல்ல வந்தா இந்த பதினேழு தத்துவங்களும் உள்ளடக்கிய ஒரு மனம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா இங்க பிரதான விஷயமாக நம்ம மனத்தை தான் பேச போறோம் அப்போ நம்ம வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு ரொம்ப சிரமப்படுத்த வேண்டியது ஏன்னா இந்த மனம் வந்து எல்லாத்தோடய தொடர்பு வச்சிருக்கு இதுல பிராணனோட தொடர்பு வச்சிருக்கு கோஷங்கள்லையும் புத்தியோடவும் தொடர்பு வச்சிருக்கு அதாவது விஞ்ஞானமய கோஷத்தோடையும் தொடர்பு வச்சிருக்கு அப்போ இந்த சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ஒரே விஷயமாக நம்ம சூக்ஷம சரீரம் அப்படின்னா இங்க மனம்னு எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே மூன்று சரீரங்கள் பாடங்கள்ல படித்தோம் காரண சரீரம் சூட்சம சரீரம் ஸ்தூல சரீரம் இப்ப இந்த காரண சரீரத்துல இருந்து சூக்ஷம சரீரம் வந்தது காரண சரீரம்னா யாரு அப்படின்னு பார்த்தா ஈஸ்வரன் பார்த்தோம் அது ஏன்னா அது வந்து சமஷ்டி உடலா இருக்கிறதுனால இப்ப சூட்சம சரீரம் தனியா அதை எடுத்துட்டு நம்ம பிரித்து எடுத்துட்டோம்னா நமக்குள்ள ஒரு பதினேழு தத்துவங்கள் சேர்ந்தது ஒரு தனி மனித சரீரமாக இருக்கிறது அது ஒரு தனி மனித மனம் அப்ப இந்த மனம் தான் ஸ்தூலத்தேகமாக மாறுது இப்ப இந்த ஸ்தூலத்தேகமா மாறத்துக்கு முன்னாடி இப்ப நம்ம அபஞ்சிக்கிறத நிலையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் பஞ்சீகரணம் நடப்பதற்கு முன்னாடி இருக்கிற நிலையை பத்தி இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப அடுத்தது முப்பத்தி மூன்றாவது சொல்றாரு சூக்கும ஜடம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூளம் ஆக்கு மாறவம் தானும் மடைவினில் மொழிய தாக்கு முயிற்கு தூள தனுவும் போகம் உண்டாக காக்கு மவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான்றானே அப்படிங்கிறார் அதாவது சூக்கும சரீரம் கண்ணுக்கு தெரியாத உடல் இருக்குது இல்லையா அந்த கற்பனை நான் இதுவரைக்கும் சொன்னேன் இனி தூள சரீரம் தோன்றும் கற்பனையை கூறுகின்றேன் கேளுங்கள் அப்படிங்கிறார் சூக்கும சடீரம் இம்மட்டும் சொல்லினோம் இப்பால் தூளமாக்கும் ஆரவம் தானும் மடைவினில் மொழிய கேளாய் அப்படின்னா இது வரைக்கும் நான் வந்து சூக்ஷ்ம சதீவத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ இனிமேல் ஸ்தூல சதீவத்தை பத்தி சொல்ல போறேன் அதை கேட்பாயாக அப்படிங்கிறாரு அப்புறம் தாங்கள் செய்கின்ற கர்மத்தை கேட்டவாறு அந்த கர்ம பலன்களை அனுபவித்து தீர்க்க ஜீவர்களுக்கு ஸ்தூல தேகமும் அதுதான் போகம் உண்டாகும் பொருட்டு மாயா சகித ஈஸ்வரன் பஞ்சீகரிக்கப்பட்ட ஸ்தூல பஞ்சபூதங்களை கற்பித்தால் இதையே பஞ்சீகரணம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு நீங்கள் அதாவது அது கடைசியா சொல்றார் பாருங்க தாக்குமே உயிர்க்கு தூள தனுவும் போகம் உண்டாக காக்கும் அவ்வீசன் பஞ்சீகரணங்கள் செய்தான்றானே அப்படிங்கிறாரு அப்ப இந்த பஞ்சீகரணம் செய்து ஒரு ஸ்தூலத்தேகம் வந்தால்தான் அது நமக்கு ஒரு போக சாதகம் ஏன்னா இப்ப மனம் வந்து ஒரு விஷயத்து ஆசைப்படலாம் ஆனா அந்த மனதினால அதை அனுபவிக்க முடியுமான்னா முடியாது அதை அனுபவிப்பதற்கு ஒரு உடல் தேவைப்படுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இப்ப ஒரு லட்டு சாப்பிடணுங்கிற ஒரு ஆசை நமக்குள்ள மனதுல உண்டாகும் ஆனா அந்த ஆசை மனதுல உண்டானா மட்டும் போதுமா அனுபவிக்கிறதுக்கு உடல் இருக்கணும்ல அப்ப அந்த உடல் இருக்கக்கூடிய புலன்கள் இருக்கணும்ல அந்த புலன்கள் மொழியாக சுவைகள் உணரப்படணும்ல இப்ப நாக்குல கொண்டு போய் லெட்டை வச்ச உடனே அதனுடைய சுவை நம்மளால உணர முடியணும் அப்ப அந்த உணர்வு அந்த உணர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு போக சாதனமாக இந்த உடல் நமக்கு இருக்கின்றது அப்படிங்கறத இங்க சொன்ன வர்றார் சூக்கும ஜடம் இம்மட்டம் சொல்லினோம் இப்பால் தூளமாக்கும் ஆரோபம் தானும் மடைவினில் மொழிய கேளாய் தாக்குமவியிற்கு போகம் உண்டாக காக்கும வீசன் பஞ்சீகரணன் செய்தான் என்றே அப்படிங்கிறார் அதாவது இப்போ அந்த காக்குகின்ற வீசன் இருக்கிறானே அந்த ஈஸ்வரன் அவன் வந்து பஞ்சீகரணங்கள் செய்கின்றான் அப்படிங்கிறது அந்த பாடல சொல்ல வர்றாரு அப்போ இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு கர்ம செய்க்கு நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்ற கர்ம பலன்கள் இருக்கு அந்த கர்ம பலன்கள் என்னென்ன நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கோம் சஞ்சீதம் ஆகாமியம் பிராரப்தம் அப்படின்ற மூன்று கர்ம பலன்கள் நம்ம இடத்துல இருக்கு இப்போ இந்த கர்ம பலன்கள அடிப்படையில தான் நமக்கு தேகம் உண்டாகுது இந்த சரீரம் கிடைக்குது அப்போ இந்த சரீரம் ஏன் மாறி மாறி கிடைக்குது ஒருத்தருக்கு மிருக உடலும் ஒருத்தருக்கு பறவை உடலும் ஒருத்தருக்கு மனித உடலும் ஏன் கிடைக்குதுன்னா இதெல்லாம் கர்மாவனுடைய அடிப்படையில சரீரம் மாறுபடுகின்றது ஏன்னா இங்க போகம் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னா அதற்கேற்ற உடல் தேவைப்படுது அப்போ அந்த போகம் அனுபவிக்கக்கூடிய உடலுக்கு உண்டான ஆசாபாசங்கள் எங்கிருந்து வருது மனதிலிருந்து வருகிறது அப்ப அந்த மனதனுடைய எச்சைக்கு ஏற்ற மாதிரி தான் உடல் வந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது இது வந்து பஞ்சீகரணத்தினுடைய அடிப்படையில நடைபெறுகின்றது இதனுடைய அடிப்படை பஞ்சீகரணம் அப்படின்னா இப்ப பஞ்சீகரணத்துல வந்து ஐந்து பூதங்களுடைய சேர்க்கைதான பஞ்சீகரணம் இப்ப இது எந்தெந்த பூதங்கள் எந்தெந்த ரேஷியோவில் சேருதோ அந்த ரேசியோ கேட்டுற உடல் எங்க நமக்கு உண்டாயிடும் அதுதான் இங்க வந்து உடலுடைய மாற்றங்கள் நிறைய உடல்கள் வெவ்வேறு விதத்தில் இருக்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்களுடைய ரேஷியோ வந்து டிஃப்ரெண்ட்ஸா இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு அப்ப மனித உடல் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு ரேஷியோ தேவைப்படுது பஞ்சீகரணத்துல இத்தனை ரேஷியோ வந்து இந்தந்த பூதங்கள் சேரணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு ஒரு பறவை உடல் உண்டாகணும்னா அதே பஞ்சபூதங்கள்ல தான் பறவை உடலும் உண்டாயிருக்கு ஆனா அதுக்கு உண்டான ரேஷியோ வந்து மாறுபடும் ஒரு மிருகத்துக்கும் அதே மாதிரிதான் ஒரு பூச்சி புழு இது மாதிரி எந்த ஜீவராசிகள் எடுத்துக்கிட்டாலும் எல்லாமே இந்த பஞ்சபூதங்களுடைய அடிப்படையில தான் வந்திருக்கு ஆனா அவைகளுடைய ரேஷியோ மாறுபடுறதுனால உடல்கள் பலவாராக மாறுபட்டு காணப்படுகின்றனங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப அந்த அடிப்படையில தான் இந்த பாடல்ல அவரு சூக்கம பூத்த சொன்னேன் இப்ப ஸ்லபூதத்தை சொல்றேன் இந்த போகம் அனுபவிக்கக்கூடிய இந்த தூள உடலை பற்றி பஞ்சீகரணங்கள் மூலமாக ஈஸ்வரன் உண்டாக்கி விட்டான் அப்படின்னு சொல்லி முடிகிறார் அடுத்து சொல்றாரு பத்தாக்கி அவை பாதி நந்து தன் விட்டு தான் கொடு கூட்ட வந்தன தூள பூதம் மகாபூதம் இவற்று நின்றும் தந்தன நான்காம் தூளதனு அண்டபுவன போகம் அப்படிங்கிறார் அதாவது இங்க என்ன சொல்ல வராருனா இந்த பஞ்சீகரண வேலை எப்படி நடைபெறுறதுங்கிறத தெளிவுபடுத்துறாரு இப்ப பொதுவாக சத்துவ குணம் ராஜச குணம் அம்சங்கள் போக மீதமுள்ள தாமச குணம்னு ஒரு குணம் இருக்கு இல்லையா அந்த குணத்திலிருந்து ஐந்து பூதங்களை எடுத்துக்கிறாரு தாமச குணத்திலிருந்துதான் இந்த இப்ப இந்த பஞ்ச பூதங்கள் வழியாக வந்து இந்த ஸ்தூல பூதங்கள் உண்டாகின ஏற்கனவே சூட்ச பஞ்சபூதங்கள் இருக்கிறது அது ஸ்தூல பஞ்சபூதங்களாக மாறுவதற்கு எந்த குண அம்சம் பிரதானமாக இருக்கிறதுனா தாமச குணம் தான் பிரதானமாக இருக்கிறது அதை எடுத்து அதில் ஐந்து பூதங்களையும் ரெண்டு ரெண்டாக பிரிக்கிறாரு இப்போ ஒரு வட்டத்தை ரெண்டாக பிரித்தோம்னா ஒரு பாதி கிடைக்கும் மீதி பாதி தனி கிடைக்கும் அப்போ அது ரெண்டுல ஒரு பாதி அப்படியே வச்சுக்கிறோம் இப்போ ஆகாய பூதத்தை எடுத்து ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னா ஒரு பாதி ஆகாய பூதம் அப்படியே இருக்கும் மீதி பாதி ஆகாய பூதத்தை என்ன பண்றோம்னா அதில் வந்து நான்கு பூதங்களை உட்படுத்த அது எப்படி உட்படுத்த மற்ற பூதங்கள்ல இருந்து ஒவ்வொரு பூதமாக எடுத்து அதுக்குள்ள கொடுக்குறோம் அப்படி கொடுத்தோம்னா அது எல்லா பூதங்களும் கலந்த ஒரு வட்டமாக ஒரு பரிதியாக மாறும் அந்த நிலையில எந்த பூதம் பிரதானமாக இருக்கிறதோ அந்த ஆகாய பூதத்தின அடிப்படையில ஆகாய ஸ்தூல பூதம் அங்க உண்டாயிடும் அப்படித்தான் இந்த பஞ்சீகரணம் நடைபெறுகிறது அதுதான் சொல்றாரு அந்த தாமச குண அம்சமான ஐந்து பூதங்களில் ஒவ்வொன்றையும் இரண்டாக பகுத்து முற்பாதி ஐந்தில் ஒவ்வொரு பூதத்தையும் தனித்தனியாக எடுத்து வைத்துக் கொண்டு இரண்டாம் பாதி ஐந்தில் தனது அம்சத்துடன் சேர்க்காமல் மற்ற நான்கு பூதங்களுடன் அரைக்கால் அரைக்கால் மாத்திரையாக கொடுக்க பஞ்சீகரணமாகும் அப்படிங்கிறாரு அதாவது ஐந்து பூதமும் பத்தாக்கி அவை பாதி நன்னான்காக்கி ஏன் அஞ்சு பூதத்தை பத்தாக்குறாரு பாதி பாதியா பிரிக்கும் போது தனித்தனியா அஞ்சு வந்துடுது இன்னொரு பாதி பாதியா தனித்தனியாக அஞ்சு வந்துடுது அப்படி பத்து பிரியுது அதுல ஒரு அஞ்சு பாதி எடுத்து வச்சுட்டு மீதி அந்த பாதி எடுத்து வச்சாரு பாருங்க அதுல கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒவ்வொரு பூதத்தையும் கொடுக்க அப்படி கொடுக்கும்போது அந்த ஒரு ஆகாய பூதத்துல மற்ற நான்கு பூதங்களும் ஒன்னும் சேர்ந்ததுன்னா அது ஒரு முழுமையான பூதமாக மாறும் அதை சொல்றாரு நந்து தன்பாதி விட்டு தான்கொடு நான்கும் கூட்ட வந்தன தூள பூதம் மகாபூதம் இவற்று நின்றும் தந்தன நான்காம் தூளதோனு அண்ட புவன பூகம் அப்படிங்கிறார் அப்ப நான்கு பூதங்களோடு அரைக்கால் அரைக்கால் மாத்திரையாக கொடுத்து பஞ்சீகரணம் பண்ணினா ஒவ்வொரு பூதத்திலும் மற்ற நான்கு பூதங்கள் சேர்ந்து ஒவ்வொன்றும் ஐந்தாக மாறியது இப்படி பஞ்சீகரித்தனால் ஸ்தூல ஆகாயமும் ஸ்தூல வாயுவும் ஸ்தூல அக்னியும் ஸ்தூல நீரும் ஸ்தூல பூமியும் உண்டாயின இப்போ இது போல பஞ்சீகரணம் நடைபெற்று ஒவ்வொரு பூதங்களும் ஸ்தூல பூதமாக மாறிடுச்சு சூட்சமமாக இருந்த பூதம் இப்போ ஸ்தூல பூதமாக மாறிடுச்சு இப்ப சூட்சமம் ஸ்தூலம் அப்படின்னா என்ன வித்தியாசம் அப்படின்னா சூக்ஷமம் அப்படிங்கிறது கண்களுக்கு தெரியாத நம்மளுடைய செயல்நிலைக்கு வராத ஒரு நிலைப்பாடு அது எப்போ கண்களுக்கு நமக்கு பார்க்க முடியுமோ அப்போ அது ஸ்தூலமாக மாறிடுது சூட்சமும் ஸ்தூலம்னா இத ரெண்டு வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கணும் கண்ணுக்கு தெரியாதது சூட்சமம் கண்ணுக்கு தெரிவது ஸ்தூலம் இப்ப கண்ணுக்கு தெரியாத அந்த ஐந்து பூதங்களையும் கண்ணுக்கு தெரிகின்ற ஐந்து பூதங்களாக இப்ப பஞ்சீகரணம் செய்யப்பட்டு விட்டன இப்படி இந்த ஸ்தூல மகா வாயிலாகவே அனைத்து ஜீவர்களின் ஸ்தூல அண்ட சராசரங்களும் பல புவனங்களும் அவற்றுள் ஒன்றாகி இந்த பூமியும் இந்த பூமியில் போகங்களும் உண்டாயின அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல முடிக்கிறாரு அப்போ இந்த பூமியில இத்தனை போகங்கள் நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே இந்த பஞ்சீகரணம் நடைபெற்ற ஐந்து பூதங்களின் வாயிலாகத்தான் இங்க எல்லாமே நடைபெற்றிருக்கின்றது அப்போ இது தவிர பல போனங்கள்னு சொல்றாரு இப்ப பல போனங்கள் அப்படின்னா சாஸ்திரம் என்ன சொல்லுது பூர்புவ சுவ சன தபோ மகா சக்தி அப்படின்ற ஏழு மேல் உலகங்களையும் அதல விதல சுதல தராதள ரசசாதல மகாதள பாதாள அப்படிங்கிற ஏழு கீழ் நிலைங்களையும் மொத்தம் ஈரேழு பதினான்கு லோகங்களாக இங்க சாஸ்திரம் வந்து சுட்டி இந்த பூமிக்கு மேல ஒரு ஏழு உலகமும் கீழே ஒரு ஏழு உலகமாக இந்த பூமியை சேர்த்து மொத்தம் பதினான்கு லோகங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத சுட்டி இத்தனை விஷயங்களும் எங்கிருந்து உருவாச்சு அப்படின்னா இந்த பஞ்ச பூதங்களுடைய அடிப்படையில தான் உருவாச்சு அப்படிங்கிறது மேற்கொண்டு காட்டுது முப்பத்தி நான்காவது பாடல் அண்டபங்கள் எல்லாம் எப்படி உண்டாகியது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் அடுத்த பாடல்ல சொல்றாரு முப்பத்தி பாடல் தூளமே மருவும் ஜீவன் சொல்லிய விசுவனாகும் தூளமே மறுவும் ஈசன் சொல்லும் விராட் தூளமே அன்ன துண்ணும் சாக்கிர அவஸ்தை தூள கற்பனை ஈதென்று தொகுத்தது மனதிற்குள்வாய் இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா இந்த தூளத்தேகத்தை வந்து நான் நான் ஒண்ணு இல்லையா அப்படி அபிமானிக்கக்கூடிய ஜீவனுக்கு வந்து விஸ்வன்னு சொல்றார் இப்ப இது மாதிரி நிறைய தூளத்தேகங்கள் இருக்கு எண்ணில் அடங்கா தூளத்தேகங்கள் வந்து மனித உடல் மட்டுமல்ல பூச்சி புழுவிலிருந்து மிருகங்கள் பறவைகள் தாவரங்கள் அப்படின்ற பல்வேறு தூள உடல்கள் வந்து நிறைய இருக்கு இது பிரபஞ்சத்துல இது எல்லாமே யாருடைய உடலா மாறுதுன்னா அது ஈஸ்வரனுடைய உடலாக மாறுது அப்போ அப்படிப்பட்ட ஈஸ்வரனுக்கு ஒரு பேர் வைக்கிறாரு விராட் புருஷன் அப்படின்னு சொல்றாரு இப்ப தனியா நான் நான் ஒரு அபிமானிக்கிறோம் இல்லையா இப்ப நாமெல்லாம் நமக்குன்னு ஒரு ஜீவத்துவம் இருக்கு ஏன்னா இப்ப நான் இங்க இருக்கிறேன் என்னுடைய உடல் இது அப்படின்னு எனக்குள்ள ஒரு அபிமானம் இருக்கு அந்த அபிமானத்துக்கு பேர் வந்து மிஸ் சொல்றாரு இது மாதிரி எல்லா உடல்களும் சேர்ந்து நான் தான் ஈஸ்வரன் சொல்லி தன்னை அபிமானிக்க கூடிய ஈஸ்வரனையே விராட் புருஷன் சொல்றாரு அப்ப இந்த விஷயத்த இந்த ரெண்டு இந்த பாடல முதல் ரெண்டு வரிகளை சொல்றாரு தூளமே மறுவும் ஜீவன் சொல்லிய விசுவனாகும் தூளமே மறுவும் ஈசன் சொல்லும் விராட்புருடனாகும் அப்படிங்கிறார் அடுத்ததில் சொல்றார் தூளமே அன்ன கோஷம் துண்ணும் சாக்கிர அவத்தை தூள கற்பனை ஈதென்று தொகுத்தது மனதிற்கொள்வாய் அப்ப இந்த தூளத்தேகமே இவ்விருவருக்கும் ஜாக்கிரதா அவஸ்தையாகவும் அன்னமய கோஷமும் ஆகும் அப்படிங்கிறார் இப்ப ஏன் இதை வந்து நம்ம அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா இந்த உடம்பு வந்து உணவினால் வளர்கிறது ஏன்னா இந்த உடம்பு வளரணும்னா உணவு பிரதானமாக தேவைப்படும் இல்லைன்னா இந்த உடம்பு வந்து வளர முடியாது அப்ப நம்ம சிறுவயதுல இருந்தே உணவு உண்டு உண்டு இந்த உடலை வந்து பெருக்கிக்கிட்டே வர்றதுனால இந்த உடலுக்கு வந்து அன்னமய கோஷம்னு பேரு இப்ப இந்த அன்னமய கோஷம் வந்து ஸ்தூல தேகம் அதாவது இந்த நம்ம கண்களால் பார்க்கக்கூடிய ஒரு தேகம் இப்ப இந்த தேகம் வந்து எனக்கு நான் நான் சொல்லக்கூடிய நான் அபிமானிக்கக்கூடிய இந்த தேகத்துக்கு வந்து என்ன பேர் வைக்கிறாரு விஸ்வன்னு சொல்றாரு அதுவே இது மாதிரி என்ன அடங்கா தேகங்களை தன்னுள் வைத்துக் கொண்டு நான் என்று அபிமானிக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு வந்து விராட் அப்படிங்கிறார் அப்ப இது போல இரண்டு அன்னமய கோஷங்களை கொண்ட தூளத்தேகங்களை இருவருக்கும் இரண்டு விதமான பெயர் கொடுத்து அழைக்கிறாரு தனித்துவமான விஎஸ்டி உடலை கொண்ட தனி உடலை வந்து விஸ்வன்னும் என்னை போன்று பல்வேறு உடல்களை கொண்டிருக்கின்ற ஈஸ்வரனுக்கு வந்து விராட் என்றும் இங்கு பெயர் வைத்து அழைக்கப்படுகிறது அதுதான் அன்னமய கோஷம் இந்த மொத்த பிரபஞ்சம் இப்ப அன்னமய கோஷம்னா எப்படி உண்ணும் உணவு மற்றும் நீர் ஆகாரங்களால் தோல் ரத்தம் சதை நரம்பு எலும்பு கொழுப்பு போன்ற பலவாறான சப்த தாதுக்கள் விரித்தி அடைந்து இந்த ஏழு தாதுக்கள் எல்லாம் சேர்ந்து மொத்த இந்த ஸ்தூலத்தேகம் தான் அன்னமய கோஷம் அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து நம்ம ஸ்தூல சரீரம்னா என்ன அப்படிங்கிறது இது நம்ம பார்த்து முடிச்சோம் இந்த பாடல்ல அடுத்த முப்பத்தி ஆறாவது பாடல் சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றே ஆரிய குருவேதம் அறிவதெப்படி என்ற என்றக்கால் காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரிய மிகு சமட்டி வியட்டியால் வேதமாமே அதாவது இப்ப என்ன சொல்றாருனா காரிய உபாதி வந்து ஜீவன் காரண உபாதி வந்து ஈசன் அப்படின்னு தனித்தனியாக ரெண்டு சுட்டி காட்டுறாரு வீரிய சமட்டி வியட்டியால் வேதமாமே சமட்டி வீட்டினா ஏற்கனவே பார்த்த மாதிரி சமஸ்டி விஎஸ்டிங்கிறத அப்படி சொல்றாரு இப்ப சமஷ்டின்னா பல உடல்கள் ஒன்று சேர்ந்த ஒரு தொகுப்பு பல மரங்கள் ஒன்று சேர்ந்த ஒரு தோட்டம் இப்ப விஎஸ்டி அப்படின்னா தனியான ஒரு மரம் மட்டும் இருக்கிறது விஎஸ்டி அல்லது தனித்த ஒரு உடலை குறிப்பிட்டு காட்டுவது விஎஸ்டி அதனால புரிஞ்சுக்கணும் விஎஸ்டி சமஸ்டின்னா தனித்துவமான பல விஷயங்கள் ஒன்று சேர்ந்தன அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப இங்க என்ன சொல்றாருனா சீரிய ஈசனார்க்கும் ஜீவர்க்கும் உபாதி ஒன்றேன் இந்த இடத்துல வந்து இந்த சிஷியன் வந்து கேள்வி கேக்குற மாதிரி அமைச்சிருக்காரு சிஷியன் கேள்வி கேக்குறான் ஜீவருக்கும் உபாதி ஒன்றே ஆரிய குருவே அறிவது எப்படி காரிய உபாதி ஜீவன் காரண உபாதி ஈசன் வீரிய சமட்டி வீட்டியால் பேதம் இவர் பதில் சொல்ற மாதிரி இந்த பாடல் சொல்லப்படுது சிஷியம் கேக்குறான் குரு ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் சரீர உபாதி ஒன்றுதான்னா இப்ப ஜீவனுக்கு எப்படி மூன்று சரீரங்கள் மூன்று அவஸ்தைகள் மூன்று அபிமானங்கள் போன்ற உபாதி உண்டானதோ அவ்வாறு ஈஸ்வரனுக்கும் மூன்று சரீரங்கள் மூன்று அவஸ்தைகள் மூன்று அபிமானங்கள் என உபாதி இருக்க ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள பேதம் என்ன அப்படின்னு கேட்டா ஜீவன் வந்து காரிய உபாதி ஈஸ்வரன் வந்து காரண உபாதி ஆகும் அப்படின்னு இதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் ஜீவன் தன் தேகத்தில் மாத்திரம் கலந்து நிற்கின்ற வியஸ்டி சரீரமுடையவன் தனித்த சரீரத்தை உடையவன் ஈஸ்வரன் எல்லா ஸ்தூல தேகங்களையும் சேர்த்து சமஷ்டி என்ற ஒன்றேயான தன்னுடைய ஸ்தூல தேகமாகவும் எல்லா சூக்ஷம தேகங்களையும் சேர்த்து ஒன்றேயான தன்னுடைய சூக்ஷம தேகமாகவும் எல்லா காரணத்தேகங்களையும் சேர்த்து தன்னுடைய ஒரே காரணத்தேகமாகவும் கொண்டு அனைத்து பிரபஞ்சங்களிலும் கலந்து நிற்கின்ற சமஷ்டி சரீரமுடையவன் அப்படிங்கிறார் அதாவது இப்போ சமஷ்டி வேஷ்டிங்கிற விஷயத்துல இப்போ தனித்து ஜீவன் நான் மட்டும்தான் இது நான் அப்படின்னு தன்னுடைய உடலை அபிமானிக்கிறான் இல்லையா அப்படிப்பட்ட தன் தேகத்தின் மீது மாத்திரம் அபிமானம் வைக்கிற வீஷ்டி சரீரம் உடையவனை தனித்த சரீரத்தை உடையவனை வந்து நம்ம ஜீவன் அப்படிங்கிறோம் இது போன்ற எல்லா தேகங்களையும் ஒன்று சேர்ந்த மொத்த சரீரத்தை உடையவனை ஈஸ்வரன் சொல்றோம் அப்ப இந்த எல்லா ஸ்தூல தேவைகளையும் சேர்த்த சமஷ்டி சரீரத்தை உடையவன் தான் ஈஸ்வரன் அப்ப அப்படிப்பட்ட ஈஸ்வரன் வந்து சமஷ்டி சரீரம் உடையவனுங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இதுல ஜீவன் சிற்றறிவுள்ள கிஞ்சிக்ணன் ஈஸ்வன் பேரறிவுள்ள சர்வக்னன் என்றும் இது பல விஷயங்களில் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பெருத்த பேதம் உண்டு என்று அறிந்து கொள்வையாக அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் வீரியம் மிக சமட்டி பேதம் ஆமை அப்படிங்கிறார் இந்த பாடல் கடைசி வரையில அப்போ ஒரு காரண உபாதியாகிய ஈஸ்வரன் காரிய உபாதியாகிய ஜீவன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இந்த மொத்த பிரபஞ்சமே இருக்கு அப்ப இதுல சமஸ்டி வியட்டியால் தான் பேதம் என்ன சமஷ்டி வேட்டியால் பேதம் நான் தனித்தன ஆனவன் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கும் போது நம்ம ஒரு வியஸ்ட் சரீரமாக மாறிடுறோம் ஆனா இந்த எல்லா சரீரங்களும் ஒன்று சேர்ந்த ஈஸ்வரனுக்கு அப்படி தனித்தனியாக கிடையாது அவன் எல்லாத்துக்குமே அவன் தான் காரணமாக இருக்கிறான் அப்போ அந்த காரணமாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் இங்க காரியம் ஆற்றுவதற்காக தனித்தனி ஜீவர்களில் செய்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறது இந்த பாடல் வழிய நாம புரிந்து கொள்ளணும் இப்ப எப்படி புரிய வைக்கிறதுக்காக அவர் அடுத்த பாடல்ல சொல்றாரு முப்பத்தி பாடல்ல மரங்கள் போல் வியட்டி பேதம் வனம் எனல் சமட்டி பேதம் சரங்கள் தாவரங்கள் பேத தனியுடல் வியட்டி என்பார் பரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமட்டி என்பார் இறங்கிய பல ஜீவருக்கும் ஈஸ்வருக்கும் பேதம் இதே அதாவது தனியா ஒரு மரம் மட்டும் இருப்பதாக கருதுவது அநேக மரங்கள் நிறைந்த காடுகளை சமஷ்டி என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் அதன்றி கொள்ள வித்தியாசத்தை சொல்றாரு இவ்வாறு பஞ்ச உண்டான பருவுடல் ஒன்றை ஜீவர்களுக்கும் அனைத்து பருவுடல் முதலான இந்த அண்ட சராசரம் ஈஸ்வரனின் ஒரு உடல் என்றும் பேதங்கள் கூறப்படுகின்றன அப்போ இங்க எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரு உடல் தனித்த உடல் ஆகிய என்னுடைய உடல் மட்டுமே இருந்தால் அதுக்கு வந்து சரீரம் எஸ்டி தேகம் அப்படின்னு பேரு தனித்த உடல் அதுவே என் உடல் போன்ற ஏராளமான உடல்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு எப்படி இருக்கு இந்த மனித உடலாக மட்டும் இருக்கானா இல்ல இந்த அண்ட சராசரம் முழுவதும் இங்க இருக்கிற கோள்கள் கோடான கோடி கோள்கள் இருக்கிறது மரங்கள் இருக்கிறது பூமிக்குள்ளேயே எடுத்துக்கிட்டா ஏகப்பட்ட ஜீவராசிகள் இருக்கு இப்ப இந்த பூமிங்கிற பந்து மாதிரி ஏகப்பட்ட கோள்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கு சூரியனை சுற்றி பல கோள்கள் சுற்றி வருகின்றன அப்போ இது எல்லா கிரகங்களும் இந்த பூமிங்கிற ஒரு கோலும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய இத்தனை ஜீவராசிகளும் எல்லாம் சேர்ந்து அந்த ஈஸ்வரனுடைய ஒரே உடல் அப்படிங்கிறதுல தான் இங்கு தனித்த உடலுக்கும் மொத்த உடலுக்கும் உண்டான பேதங்கள் இருக்குங்கிறது இங்க சுட்டி காட்டுறாரு அதுக்குதான் இந்த பாடல் முப்பத்தி ஏழாவது பாடல்ல அந்த சமஷ்டி வேஷ்டினுடைய வித்தியாசத்தை சுட்டி மரங்கள் போல் வியட்டி பேதம் வனம் போல் சமட்டி பேதம் அப்போ தனியா ஒரு மரம் இருந்தால் அது வேஷ்டி நிறைய மரங்கள் சேர்ந்த ஒரு காடு வந்து சமஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரங்கள் தாவரங்கள் பேத தனி உடல் வியட்டி என்பார் அப்போ தனித்தனியாக ஒரு தாவரம் இருக்கு ஒரு மனித உடல் இருக்கு ஒரு பூச்சி புழு இருக்குன்னா தனித்தனி உடலை வந்து வியஸ்டின் சொல்றோம் இந்த எல்லா கூட்டங்களும் ஒன்று சேர்ந்த இந்த அண்டசராசரம் முழுவதையும் சேர்ந்த மொத்த உடலாகிய ஈஸ்வரனுடைய உடலை வந்து சமஸ்டின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது இந்த முப்பத்தி ஏழாவது பாடல்ல சுட்டி காட்டுறார் அடுத்து முப்பத்தி எட்டாவது பாடல் கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பவெல்லாம் சொற்பனம் போடும் என்று துணிந்தவன் ஞானியாவான் செல்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல அற்புத முத்தி சேரும் அவவாத வழியும் கேளாய் அப்படிங்கிறார் முப்பத்தி எட்டாவது பாடல் அப்ப இதுவரைக்கும் கற்பனை காட்சிகள் எல்லாம் ஒருவனது கனவில் காணும் காட்சிகள் போன்று பொய்யன சிந்தித்து தெளிந்தவன் எவனோ அவனே ஞானி ஆவான் இப்போ இந்த புவனங்கள் இந்த அண்ட சராசரங்கள் இந்த ஈஸ்வர உடல் தனித்த உடல் அப்படிங்கிற இந்த விஷயங்களும் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரிதான் அதாவது கற்பிதம் இது வந்து வந்து போகின்றது இது வந்து உண்மை கிடையாது இந்த மனம் வந்து இதை படைச்சுக்கிட்டு இதெல்லாம் அனுபவமாக்கிட்டு இருக்கு எப்போ இந்த மனம் இல்லாம போகுதோ அப்போ இந்த உலகம் இல்லாம போகுதோ அப்படின்னு நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம் எப்படி பார்த்தோம் ஜாக்கிரதா அவஸ்தையில இந்த விழிப்பு நிலையில இப்ப நம்ம எழுந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த உலகம் நமக்கு விரியுது இப்போ இந்த உலகத்தினுடைய விரிவு எப்படி இருக்குது அவரவருடைய மனம் சார்ந்து விரிஞ்சிக்கிட்டு இப்ப நான் இந்தியாவில் இருக்கிறேன்னா என்னுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னுடைய மனதில் என்னென்ன விஷயங்கள் ஏற்று வைக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கான ஒரு கற்பனை உலகம் என் முன்னாடி விரிஞ்சி நிக்குது இப்போ மற்ற நாடுகள் எடுத்துக்கங்க அண்டார்டிகா அமெரிக்கா மற்ற தேசங்கள்ல வாழக்கூடியவருடைய உலகம்லாம் எப்படி இருக்கணும்னா அவங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி விரிஞ்சி நிற்கும் இப்போ சவுத் ஆப்பிரிக்காவிலயே பாத்தீங்கன்னா நிறைய சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்கிற மக்கள்லாம் இருக்காங்க உகாண்டா இன்னும் நிறைய இப்போ ஒரு கேள்விப்பட்டம் இல்ல அந்த மாதிரி நாடுகள் எல்லாம் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம மழையே பெய்யாத ஒரு மோசமான சூழ்நிலையில வாழக்கூடிய மனிதர்கள் கூட இருக்கிறாங்க அப்போ அதெல்லாம் நரக மாதிரி இந்த பூமியில் ஒரு பகுதி இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பகுதியை வந்து அவங்க அவங்களுடைய மனம் எப்படி எடுத்துக்கோ நரக தான் பார்க்குவோம் அது ஒரு என்ஜாய்மெண்ட் பிளேஸாக பார்க்க முடியாது அதனால எப்படி இது தெரிஞ்சுக்கணும்னா நம்முடைய மனம் எதை கற்பீதம் பண்ணிக்கலோ அதுக்கேற்ற சூழ்நிலைகளை தானாகவே வடிவமைச்சுக்கும் அதுக்கேற்ற மாதிரி பிறப்பும் அங்கே தான் அமையும் அப்போ இது எல்லாம் மனம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துக்குமே மனம்தான் ரொம்ப பிரதானமான விஷயமாக இங்கே கூறப்படுது இப்போ இந்த மனம் எப்படியோ அப்படித்தான் இந்த உலகம் துரியும் அப்போ நம்ம நல்ல விஷயங்களை மனதுக்குள்ளே ஏற்றிக்கிட்டே வந்தால் இந்த உலகம் நமக்கு பார்க்கறதுக்கு நன்மையாகவும் சுபிச்சமாகவும் மங்களமாகவும் தெரியும் தீய விஷயங்களை நம்ம மனதுக்குள்ளே கொண்டு போய்ட்டே இருந்தோம்னா இந்த உலகம் நமக்கு ரொம்ப துன்பகரமாகவும் மோசமானதாகவும் எங்கே பார்த்தாலும் கெடுதலாகவும் நமக்கு தெரியும் அப்போ நம்ம அதனால தான் மாதிரி விஷயங்களை உள்வாங்கணும் எந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப ஆதாரமாக சாஸ்திரம் சுட்டி காட்டுது அதனால தான் இது கற்பனை கற்பனை சொல்லுது அப்போ கற்பனை வந்தவாறு காட்டினோம் காண்பவெல்லாம் சொற்பனம் போலும் என்றே துணிந்தவன் ஞானி அப்போ இது மாதிரி நீ இந்த விஷயங்கள்லாம் பாக்குறியாப்பா இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை இது இந்த மாதிரி தான் அமைக்கப்பட்டு இருக்குதுங்கிறத நீ ஒரு கற்பிதம்னு புரிஞ்சுக்கும் மனம் இருக்கிறதுனால இது தெரியுது மனம் இல்லைன்னா இது தெரியாது எப்படி மனம் இல்லாம எனக்கு தெரியாம போச்சு ஆழ்ந்த உறக்கத்துல நான் தூங்கும் போது எனக்கு மனம் இல்லையே நல்லா தூங்கிட்டேன் கனவு நிலையை கூட கடந்து தூங்கிட்டேன் கனவுல கூட மனம் இருக்குது ஏன்னா அது ஒரு கனவை படைச்சிக்கிது வேற ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்குது அங்க வேற நண்பர்கள் வேற சூழ்நிலைகள் இருக்கு ஆனா அதுவும் இல்லாத ஒரு ஆள் உறக்க நிலையில இந்த மனம் என்ன ஆயிடுது ஒடுங்கிடுது இல்லையா அப்போ மனமற்ற நிலையில இந்த உலகம் நமக்கு விரிகிறதே கிடையாது இப்படி உலகம் இருக்குன்னு நமக்கு தெரியும் தெரியாது அப்ப இந்த உலகம் படைக்கப்படவே இல்லை அப்ப அதுதான் அவ்யக்த நிலைன்னு சொல்றான் அதாவது விதை போல ஒடுங்கி விடுகிறது இப்ப அந்த வி விதை வந்து விரட்சமாகிறது எப்பவும் விழிப்பு நிலையில இந்த உலகம் எப்படி பிரம்மாண்டமா நமக்கு தெரியுதுன்னா இப்போ ஒரு விதை வந்து வளர்ந்து மரமாகி காய்கள் கனிகள் எல்லாம் கொடுக்கும்போது மிக பிரம்மாண்ட விரட்சமா தெரியுது பெரிய மரம் அது ஆனா அதுவே மனசு ஒடுங்கும் போது இந்த பிரபஞ்சம் காணாம போயிடுது அதே மரம் வந்து விதையாக ஒடுங்கும் போது அந்த மரம் காணாம போயிடுது அந்த வித்தியாசத்தை அவர் சுட்டி காட்டுறாரு அப்ப இதுவரை இந்த கற்பனையில யார் புரிஞ்சுக்கிறாங்கன்னோ அவன் ஞானியாகிறான் இப்ப மழைக்காலத்தில் தெளிந்த ஆகாயத்தை மறைத்து கொண்டிருந்த கருமேகங்கள் நீங்கியவுடன் அந்த தெளிந்த ஆகாயம் எவ்வாறு தெல்ல தெளிவாக காட்சிப்படுகிறதோ அதை ஜீவ ஈஸ்வர பேதத்தை கொண்டிருந்த கற்பனை ஒழிந்து தெளிவை கொடுக்கும் முக்தி அடையக்கூடிய ஆத்ம ஞான வழியை கூறுகின்றேன் கேட்பாயாக அப்படின்னு இங்க செல்புதை மழைக்காலம் போய் தெளிந்த ஆகாசம் போல அற்புத முத்தி சேரும் அபவாத வலியை கேளாய் அப்படிங்கிறார் அதாவது எப்படி ஒரு மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து மழை பெய்து கொண்டிருக்கிற அந்த ஆகாயத்துல ஒன்றுமே தெரியாமல் இருக்கும் அதுவே அந்த மேகக்கூட்டங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு வந்த உடனே தெல்ல தெளிவாக அந்த ஆகாயம் நமக்கு காட்சி போடும் அதுல எந்த ஒரு மேகக்கூட்டங்கள் இருக்காது அப்படி நீளவானம் பிரகாசமாக நமக்கு தெரியும் அப்படி ஒரு எந்த கலங்கமும் இல்லாத ஒரு நீளவானத்தை நம்ம பார்க்கறது போல இந்த ஜீவ ஈஸ்வர பேதத்தை இந்த மனசு ஏற்படுத்தி கொண்டு நான் வேறு ஈஸ்வரன் வேறு அப்படிங்கிற இருவினைகளில் சிக்கிக்கொண்டு அது பலவிதமான அல்லல்களையும் கஷ்டங்களையும் பட்டுக்கிட்டு இருக்குது ஏகப்பட்ட துன்பங்களை அடையுது இப்போ இதை புரிஞ்சு சக்தி பெரும்பாலான மனிதர்களுக்கு இல்லை ஏன்னா அது இல்லாதனால்தான் அவங்க வேற எதையும் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நிறைய விஷயங்களை அவங்க தவறான பாதைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் யாருக்கு தெரியுதோ அப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்கல்ல இதுதான் விஷயமா இது ஒண்ணும் இந்த விஷயத்து தான் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தோமா அப்போ இது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தை நம்ம இவ்வளவு தூரம் தெரியாமல் இருந்திருக்கோம் எவ்வளவு எளிமையா அது நமக்கு புரிய வைக்கிறது சாஸ்திரம் அப்படின்னு ஒரு தெளிவுக்கு வந்தவங்களுக்கு ஞானியா மாறிடுறாங்க அவங்களுக்கு இது போச்சு இவ்வளவுதான் விஷயம் அப்படின்ட்டு அப்போ அது ஒரு அற்புதமான முக்தியை கொடுக்கக்கூடிய அப்பவாத என்ன நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அத்தியாரோபம் அப்பவாதம் அத்தியாரோபம் அபவாதம்னா என்ன அத்தியாரோபம்னா ஒரு கயிற்றை பாம்பாக கற்பிதம் பண்ணி கொள்வது இல்லாத உலகத்தை இருப்பது போல இந்த மனம் கற்பிதம் பண்ணிக்கொள்கிறது அப்ப எப்படி இந்த கற்பனை வந்துச்சு ஒரு கயிறுங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் பாம்புங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது கயிறு அங்க இல்லன்னா பாம்பு தெரிய போறது இல்ல அது போல ஒரு விஷயம் இருக்கிறதுனாலதான் இந்த உலகம் தெரியுது இப்ப மனம்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த உலகம் இல்ல இருக்காது அப்ப இந்த மனம் எப்படி இல்லாம போகும் இப்ப எப்படி நம்ம கயிற்று மேல ஒரு டார்ச் லைட் அழிச்ச உடனே பாம்பு அல்ல அது கயிறுதான் நமக்கு ஒரு உத்தரவாதம் கிடைச்சிட்டு தெளிவு வந்துருது மனசுக்கு அது போல இங்க மனங்குற ஒரு விஷயத்த வந்து அறிவாக மாத்திக்கிட்டோம்னா அந்த ஒரே தன்மை இங்க இருக்கிறது இறை தன்மை மட்டும் இறை அறிவு அது ஈஸ்வர அறிவு அப்ப அந்த அறிவாக நம்ம மாத்திக்கிட்டோம்னா இந்த உலகம் நமக்கு வேறாக இல்லை எல்லாமே நானேதாங்கிறது நமக்குள்ள புரிய வந்துரும் அப்ப இப்படிப்பட்ட ஒரு அற்புத விஷயத்த தான் இங்க அவர் சொல்ற அற்புத முக்தி சேரும் அப்பவாத வலியும் கேளாய் அப்ப இங்க எல்லாமே கற்பிதமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை தனித்தனியா பார்த்து இது நான் பேரு அது வேறு ஈஸ்வரன் பேரு பிரபஞ்சம் பேருன்னு நினைச்சிக்கிட்டு இது எல்லாமே உன்னுடைய மனம் கற்பித்துக் கொண்டிருக்கிறது இப்போ இந்த மனம் கடந்த அறிவுக்குள்ள நீ போய் பார்த்தீங்கன்னா அந்த அறிவுக்கு வேறாக இங்கே எதுவுமே கிடையாது எல்லாமே அதனுள்ளே அடங்கி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க சாஸ்திரம் சொல்ல வருது இப்போ இதை வந்து ஒரு உதாரணத்தின் வாயிலாக கூட பார்க்கலாம் இப்போ ஒரு நதிக்கரை ஓரத்துல மங்களான நீர்ல வெள்ளி நாணயங்கள் சிகிதறி கிடக்குற மாதிரி நம்ம சில நேரங்களில் பார்ப்போம் அது ஒரு வெள்ளி நாணயம் தானான்னு போய் பக்கத்துல போய் எட்டி பார்த்தோம்னா அது வந்து ஒரு சிப்பி அது உண்மையில வெள்ளி ஞாணயம் கிடையாது அப்ப எப்படி நம்ம ஒரு சிப்பியை பார்த்து ஒரு வெள்ளி ஞானயம் சொல்லி ஏமாந்து போறோமோ அது அதாவது அத்தியாசம் அதுதான் அத்தியாசம் அத்தியாரோபம்னு சொல்லப்படுது அப்ப முத்து சிப்பியின் மீது வெள்ளி ஏற்றி வைக்கப்பட்டு பார்க்கப்படுகின்றது அப்ப இல்லாத ஒன்றை இருப்பது போல இந்த மனம் கற்பிதம் பண்ணி கொள்கிறது இந்த விஷயம் வந்து பிரம்மத்தின் மீது இந்த உலகம் உண்மை போல ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது இதனை அத்தியாரோபம் என்று நம்ம சொல்றோம் அப்படின்னு சொல்றாரு அதாவது இங்க அத்தியாரோபம்ல என்ன இல்லாத ஒன்றை இருப்பதாக ஏற்றி வைத்துக் இப்போ எப்படி ஏற்றி வைத்துக் கொள்வதுன்னா இங்கே அறிவு மட்டும்தான் இருக்குது ஆனால் இந்த மனசு என்ன பண்ணுதுன்னா எல்லா விஷயத்தையும் அறிவின் மேலே ஏற்றி வச்சுக்கிட்டு இதை உண்மையை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கு அப்போ இந்த விஷயத்தை உண்மை இல்லைங்கிறது அந்த மனசுக்கு நாம் எப்போ புரிய வைக்கிறோமோ அப்போ அந்த அஜானத்துலேருந்து இந்த மனசு விடுபடுறது தான் இங்கே சாஸ்திரம் சொல்ல வர்ற சாராம்சமே இந்த பாடத்திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே நம்முடைய அறியாமை நீங்குவதற்காக தான் இந்த பாடத்திட்டங்கள் தேவைப்படுது ஏன்னா நம்ம அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம் ஆனால் நம்ம அந்த அறிவு தான் தெரிஞ்சுக்க முடியாமல் பல்வேறு விஷய சுகங்களை நம்ம உள்வாங்கிக் கொண்டு புற விஷயங்களை நம்ம மீது ஏற்றி வைத்துக்கொண்டு அது உண்மையை நம்பிக்கொண்டிருக்கிறோம் எப்படி இப்போ கைத்தை பார்த்து பாம்பு பாம்புன்னு கத்திக்கிட்டு இருக்கிறோமோ அது மாதிரி அப்புறம் பாம்பு இல்லப்பா அது கயிறு தான் சொல்லணும்னா அதுக்கு ஒரு வெளிச்சம் தேவைப்படுவது போல இங்கே மனசுக்கு வந்து ஒரு அறிவு ஒளி தேவைப்பட வேண்டியிருக்கு அந்த அறிவு ஒளி எங்கிருந்து பெற முடியும் இப்போ இது மாதிரி வேதாந்த விஷயங்களையும் சாஸ்திர ஞானத்தையும் நம்ம உள்வாங்கும் போது தான் மனசுக்கு ஒரு புரிதல் வரும் ஓ இந்த மாதிரி விஷயத்தை இப்படி சொல்ல வருது இதுதான் பிரபஞ்ச உற்பத்தி தான் இப்படித்தானா அப்போ நான் வந்து கற்பனையா இதெல்லாம் மனசுக்களை போட்டு இருந்தோம் கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் அதே மாதிரி நிறைய உலகங்கள் இருக்கிறதா கற்பனை பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நமக்கு புரிய வரும் பொதுவாக இந்த சாஸ்திரம் எப்படின்னா ஒரு விஷயத்தை பயங்கரமாக பூதாகரமாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் கடைசில பொசுக்கள் என்ன சொல்லணும்னா அது உண்மை இல்லைங்கிற மாதிரி முடிக்கும் இப்போ இந்த உலகங்கள் வந்து இந்த போவனங்கள் இந்த அண்டா சராசரங்கள் எல்லாம் கற்பிதம் ஆனால் அந்த புவனங்களுக்கு எப்படி படைக்குது பாருங்க ஈரேழு லோகங்களை படைக்குது அப்ப பதினான்கு லோகங்களை படைக்கும் போது இங்கு பாதாள லோகம் அந்த லோகம் இந்த லோகம் எல்லாம் அது எங்கேயோ இருக்குதுன்னு நம்ம நினைக்க வேண்டியது இல்ல இப்போ பூமியினுடைய கீழ்ப்பகுதியில வாழக்கூடிய பூரான் பாம்பு எல்லாம் எங்க இருக்குது பாதாள லோகத்தில்தான் இருக்குது வேற எங்க தனியா அதுக்குன்னு பாதாள லோகம் எங்கயோ இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியது இல்லை இது மாதிரி நம்ம பூமியிலயே எல்லா லோகங்களும் இருக்கு இப்போ நரகம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப இறந்த பிறகு எங்கேயோ நம்ம நரகத்துக்கு போய் எண்ணெய் செட்டில போட்டு ஆட்டுவோம் தண்ணி கூட கிடைக்காது ரொம்ப கஷ்டப்படணும்னா அந்த மாதிரி இடத்துல வாழ்றவெல்லாம் எங்க பூமிலேயே இருக்கிறாங்க அதுதான் நரகம்னு நான் சொல்றேன் இப்போ சோமாலியான்னு ஒரு நாடு இருக்குது ஆப்பிரிக்காவில் இப்போ அந்த சோமாலியாவில் வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை குடிக்க தண்ணி கூட கிடைக்காது நல்ல எலும்பு தூளுமோ சாகிற மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா அது வந்து நரகம் அது எங்கே இருக்குது பூமியில் தான் இருக்குது இப்போ ஏன் அந்த மாதிரி இடத்துல அவன் பிறக்கிறான் அப்போ அவனுடைய எண்ணம் எப்படியோ அப்படிப்பட்ட வாழ்க்கை அவனுக்கு அமையுது மனம் எப்படியோ அதற்கேற்ற சூழ்நிலையை அது உருவாக்கிக்குது இப்போ ரொம்ப ஆடம்பரமான போகங்களை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நாட்டிலே இருக்காங்க இப்போ அமெரிக்கா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வாழக்கூடியவங்க வந்து எல்லா சௌகரியங்களையும் சந்தோஷமாக அனுபவிக்கிறாங்க சுகபோகங்களில் ஊறி கிடக்கிறாங்க அவங்களுக்கு இந்த ஆத்ம நானம்னா என்னன்னு தெரியாது ஆனால் அவங்க என்னன்னா இந்த பூத உடலை உண்மைங்கிற நம்பிக்கிட்டு சுகபோகமாக வாழ்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுடைய மனம் வந்து அந்த ஆசைகள் அதிகம் அடர்த்தி கொண்டதாக இருக்கிறதுனால அவங்க அங்கே பிறந்து அந்த உலக போகங்களை அனுபவிக்கிறாங்க இப்போ நாம் வந்து ரெண்டும் கட்டாளம் இந்தியாவில் பிறந்து சுகபோகம் இல்லை ரொம்ப மோசமாக சோமாலியா மாதிரி கூட நம்ம போகல நம்ம சாப்பிடறோம் ஜீவனம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப இங்க என்ன இப்ப நம்மள மாதிரி இருக்கிறவங்க இந்த ரெண்டுக்கும் மாட்டாம பேலன்ஸ்டா இருக்கும் பாருங்க அந்த பேலன்ஸ்டா இருக்கிறவங்க இந்த பாதையில பயணிக்க முடியும் சொல்ல வர நான் ஒரே அடியா சுக இந்த பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டான் ஒரேடியா துக்கம் அதிகமா இருக்கிறவனும் இந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டான் ஏன்னா இப்ப சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்க வந்து சாமியை பத்தியோ இந்த சப்ஜெக்டை பத்தியோ கேப்பானா யோசனை பண்ணி பாருங்க இப்ப சாப்பிட்றதுக்கே வழி இல்லை அவனுக்கு சாப்பாடுதான் முக்கியங்கிறவங்ககிட்ட போய் இப்போது ஆத்ம ஞானம் ஒரு விஷயம் இருக்கப்பா அவனை சொல்லி தட்டுமான்னு கேட்டால் ஏப்பா எனக்கு பசிக்கு முன்னே வழியை சொல்லி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்டுவான் அப்போ அது மாதிரி தான் இன்றைய சூழ்நிலைகளில் நிறைய பேர் எப்படி ஓடிக்கிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு வந்து என்னென்னா மற்றவர்களோட கம்பேர் பண்ணும்போது நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம் நம்ம நல்லாவே இருக்கிறோம் ஏன்னா பேலன்ஸ்டாக நமக்கு அதிக இன்பமும் இல்லை அதிக துன்பமும் இல்லை ஒரு சமநிலையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இதுதான் நல்ல நிலைப்பாடு எப்பயுமே சமநிலையில் வாழணும் ஒரேடியாக இன்பத்தை நம்ம எதிர்நோக்கினாலும் சிக்கிக்குவோம் ஒரேடியா துன்பத்துக்கு போனாலும் சிக்கிக்குவோம் ஏன்னா ரெண்டுமே நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியாம கீழ்நிலைக்கு போயிடுவோம் இது வந்து பேலன்ஸ்டா இருக்கும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் நம்மளால ஏற்றுக்கக்கூடிய தகுதியோடு இருக்கிறதுனால தான் இது போன்ற பாடத்திட்டங்களுக்குள்ள நம்மளால வர முடியுதுங்கிறது சாஸ்திரம் சுட்டி காட்டுது இந்த பாடல்கள் வந்து முப்பத்தி அவர் சொல்ல வர விஷயம் இவ்வளவுதான் முக்தி சேரும் அப்பவாத வழியும் கேளாய் அப்பவாதம்னா அது என்னங்கிற உண்மையை புரிந்து ஒரு நிலைப்பாடு அப்படின்னு சொல்றாரு இப்ப அடுத்த பாடல் முப்பத்தி ஒன்பதாவது பாடல் சொல்றாரு அரவு அன்று கயிறு என்றார் போல் ஆள் அன்று தறி என்றார் போல் குறவன் தன் உபதேசத்தால் குறுநூல் ஒளியை கொண்டு புறமன்று புவனமன்று பூதங்கள் அன்று நாணத்திறம் என்னும் பிரம்மம் என்று தெளிவது அப்பவாதம் கான் அப்பவாதம்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு இப்ப கயிற்ற பார்த்து பாம்புன்னு நினைக்கிறோம் ஒரு கட்டையை பார்த்து கல்வன் நினைக்கிறோம் இப்போ இந்த கட்டையை பார்த்து கல்வன்கிற உதாரணம் எப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு சாலையில போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு கை காட்டி கட்டை இந்த பக்கம் போறது இந்த ஊர் அந்த பக்கம் போகிறது அந்த ஊருன்ட்டு அது தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு ஆள் நிற்கிற மாதிரியே தெரியும் அப்ப நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா அந்த கட்டையை பார்த்து ஒரு ஆள் நிற்கிறான் ஒரு கல்வன் திருடன் அங்கே நிற்கிறான் அப்படிங்கிற மாதிரி மனசு பயப்படும் அது மாதிரி ஒரு கயிற்ற தூரத்துல இருந்து பார்க்கும்போது அதை பாம்புன்னு பார்த்து பயப்படும் அதே மாதிரி ஒரு சிப்பியை பார்த்த உடனே அது வெள்ளின்னு சொல்லி ஆசைப்படும் அதே மாதிரி ஒரு காணல் நீரை தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே உண்மையான நீர் இருக்குன்னு நினைச்சிக்கோ இது மாதிரி மனம் வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் தப்பு தப்பாகவே புரிந்து வைத்துக்கொள்ளும் ஏன் அதுக்குன்னா அதுக்கு ஒரு தெளிவு இல்லாதனால அந்த இடத்துல வந்து இதுதான் அப்படின்னு நிரூபிக்கப்படாதனால அது ஒரு தவறான கண்ணோட்டத்தில் அது அணுகுது அப்போ அந்த மாதிரி ஒரு அஜான நிலை அந்த அறியாமை நிலை அந்த ஒரு மயக்கத்தை தெளிவிக்கும் பொருட்டு மற்றொரு வந்து அது பாம்பல்ல கயிறனும் கல்வடல்ல கட்டையினும் உண்மையை உணர்த்தி அந்த மயக்கத்தை தெளிவிக்கிறான் பாருங்கள் அதுதான் அபவாதம்ங்கிறாரு அந்த தவறான விஷயத்தை திருத்தி கொடுப்பது தான் இங்க அபவாதம் அப்புறம் அத்துடன் சொல்றாரு இந்த பரிபூரண நாணசொருபியாக விளங்கும் பிரம்மனிடத்தில் கயிற்றில் பாம்பு போல ஏற்றி வைக்கப்பட்ட இந்த ஸ்தூல தேகத்தை நான் என்றும் இந்த ஸ்தூல பிரபஞ்சங்களை உண்மை என்றும் கருதி மனமயங்கி இருக்கின்றவனுக்கு நாணாசிரியரின் உபதேசத்தினாலும் ஞான நூல்களை கற்று விளங்கிக் கொள்வதாலும் அவனது மன இருள் அகன்று வெ வெ வெளிச்சம் உண்டி நான் எனப்படுவது தேகாதி பிரபஞ்சங்கள் அல்ல அவற்றுக்கு ஆதாரமான பஞ்ச பூதங்களும் அல்ல மேலும் ஞான சுரூபியான பிரம்மே நான் என சந்தேகம் இல்லாமல் தெளிந்து அறிந்து கொள்வதே அப்பவாதம் என்று அறிந்து கொள்வாயாக அப்படிங்கிறாரு இந்த பாடல்ல அவர் சொல்ல வர்ற விஷயம் இவ்வளவுதான் அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த மனசு தவறா கற்பிதம் பண்ணிக்கிது ஒரு கைத்த பாம்புன்னு நினைச்சுக்குது ஒரு சிப்பியை பார்த்து வெள்ளி நினைச்சுக்குது ஒரு கட்டையை பார்த்து கல்வன் நினச்சிக்கிது இதெல்லாம் உண்மை இல்லைங்கிறது மனதுக்கு புரிய வைக்கிறது போல இந்த மொத்த பிரபஞ்சமும் இந்த பிரம்மத்தின் மீது ஏற்று வைக்கப்பட்டிருக்கிற ஒரு கற்பிதம் அப்படின்னு எப்ப நமக்கு தெரிய வருதுமோ அப்ப நமக்கு அந்த ஞானம் வந்துடுது அந்த அஜ்ஞானம் நம்ம விட்டு நீங்கிடுது அதற்கு எது துணை புரியுதுன்னு பார்த்தா இந்த சாஸ்திரமும் சத்குருவும் துணை புரிகிறது இப்ப நானாசிரியருடைய உபதேசத்தினாலும் ஞான நூல்களை கற்று விளங்கி கொள்வதாலும் மன இருள் அகன்று ஞான வெளிச்சம் உண்டாகி அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த அஜ்ஞானம் நீங்கி நமக்குள்ள அந்த அறிவு பிரகாசிக்க ஆரம்பிக்கும் போதுதான் உண்மை சொரும் என்ன நமக்கு தெரிய வரும் ஏன்னா நம்ம மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சத்தையும் நம்ம உடலையும் உண்மை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா இந்த உடல் வந்து இப்ப நம்ம என்னென்ன வயசில் இருக்கமோ அந்த வயதுக்கு முன்னாடி போய் பாருங்களேன் இந்த மாதிரி உடலே நமக்கு இருந்திருக்காது இந்த மாதிரி புலன்களே நமக்கு இருந்திருக்காது அம்மாவுடைய கருவப்பையில உள்ள இருப்போம் அது ஒரு பிண்டம் உருவாவதற்கு முன்னாடி அப்பாவுடைய விந்துல ஒரு சின்ன அணுவா இருந்திருப்போம் அப்ப அப்படி நம்ம ஒரு உருவமற்ற நிலையில ஒரு அணுவுக்கு அணுவா நம்ம இருந்திருக்கிறோம் அப்படிப்பட்ட நாம் வந்து இந்த உருவத்துக்குள்ள வந்ததுனாலதான் இந்த புலன்கள்ங்கிற ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சது இந்த புலன்கள் வாயிலாகத்தான் இந்த உலகத்தை நம்ம படைச்சுக்கிட்டான் இப்ப இந்த புலன்கள் ஒன்று இல்லாத நேரத்துல நமக்கு இந்த மாதிரி உலகம் இருந்ததானா நிச்சயமா இல்ல அப்ப எப்ப நம்ம இந்த உடம்புக்குள்ள வரமோ அப்பதான் இந்த உலகம் ஒரு விஷயம் நமக்குள்ள உண்டாயிட்டு அப்படிங்கறத புரிஞ்சுக்கும் போது இதெல்லாம் எதன் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது அறிவுனா எது அந்த ஆத்மா பிரம்மம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அந்த அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட இந்த பிரபஞ்சம் ஒரு மாயா ஒரு கற்பிதம் அப்படிங்கிறது சாஸ்திரம் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது அப்ப உண்மையிலே இதை நான் இல்லையா உடல் நான் அல்லவா அப்ப இந்த பிரபஞ்சம் உண்மை இல்லையான்னா இதெல்லாம் எதுவும் இல்லை உண்மையான நான்கிறது அந்த பிரம்மம்தான் அந்த இறைவன் மட்டும்தான் அப்படின்னு எப்ப தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அறிவு மட்டும் தான் அதுக்கு பேர் தான் அப்பவாதம் இந்த சாஸ்திரம் இங்க இந்த பாடல்ல அவர் நமக்கு தெல விளக்கம் கொடுக்குறாரு முப்பத்தி பாடல்ல அடுத்தது நாற்பதாவது பாடல்ல சொல்ல வராரு படமும் நூலும் போல் செய்த பணியும் பொண்ணும் போல் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் உடல் முதல் சுபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவினில் ஒடுக்கி காண்பது அப்பவாத உபாயமாமே இப்ப படமும் நூலும் போல் அப்படின்னா இதுக்கு உதாரணங்கள் நாம் ஏற்கனவே நிறைய பார்த்தோம் அதாவது வேதாந்த சாஸ்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா இப்ப நகையை பத்தி பேசுவோம் ஒரு நூல் ஆடை அதாவது ஒரு ஆடையை பத்தி பேசுவோம் இப்ப இதுல வந்து என்ன சொல்ல வராருன்னா இப்ப ஒரு மண் குடம் எடுத்துக்கோங்க ஒரு பொன் நகை எடுத்துக்கங்க அல்லது நூல் ஆடை எடுத்துக்கோங்க இப்ப இதுல பானை நகை ஆடை முறையே இப்ப அதுக்கு மண் பொன் நூல் போன்ற காரணங்கள் தேவைப்படுது இப்ப ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லை இப்ப மண்ணின் ஒண்ணு இருந்தா தான் அங்க மண் பானைன்னு ஒரு விஷயம் இருக்கும் பொண்ணு ஒன்று இருந்தா அங்க பொன் நகைன்னு ஒரு விஷயம் இருக்கும் நூல்னு ஒன்று இருந்தா அங்க நூல் ஆடைங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அப்ப என்ன காரணம் எது காரியம் எது அப்படிங்கிற ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை இங்க சுட்டி காட்டுறாரு இப்ப காரணமாக ஒன்று இருந்தால்தான் நாங்க காரியமான இன்னொன்று தோன்றும் அப்போ காரணங்களிலிருந்து உண்டான காரியங்கள் தான் இந்த படமும் நூலும் போல் செய்த பணியும் பொண்ணும் போல் பார்க்கில் கடமும் மண்ணும் போல் ஒன்றாம் காரிய காரணங்கள் அப்ப இந்த காரிய காரணங்கள்லாம் இப்படி ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கிறது இப்ப காரணமான மண் பொன் நூல் போன்ற உண்டாகின்ற காரியங்களுக்கு எப்படி புதியதாக பெயரும் உருவமும் கற்பிக்கப்படுகிறதோ அது காரணமான ஈஸ்வரனிடமிருந்து தோன்றிய காரியமான இந்த பிரபஞ்சத்திற்கும் பெயரும் உருவத்தையும் கற்பித்துக் கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்ல வராரு அதாவது உடல் முதல் சுபாவம் ஈராய் ஒன்றில் ஒன்று உதித்தவாறே அடைவனில் ஒடுக்கி காண்பது அப்பவாத உபாயமா அப்போ இந்த தெளிவு நமக்குள்ள வரணும் இந்த காரண காரிய வித்தியாசத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் இல்லை அப்போ ஒரு நூல் இல்லாம ஒரு நூல் ஆடை இல்லை ஒரு மண் இல்லாம மண் பானை இல்லை பொன் இல்லாம பொன் நகைகள் இல்லை அது போல இங்க ஈஸ்வரன் இல்லாமல் இந்த பிரபஞ்சம் இல்லை அப்ப ஈஸ்வரன் விழுந்து தோன்றிய காரியமான இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு நாம ரூபங்கள் சூட்டப்பட்டிருக்கிறது கற்பித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஏன்னா இது இதெல்லாம் யார் சூட்டினா நாம தானே சூட்டி வச்சிருக்கோம் இப்ப காரணத்தையின்றி காரியத்திற்கு கற்பித நாம ரூபங்களை தவிர அங்க பொருள் இல்லை அதனால் காரண காரியங்கள் இரண்டும் ஒன்றே ஆகும் அப்படிங்கிறார் ஏன்னா இப்போ எந்த ஒரு விஷயத்த எந்த ஒரு பொருளை எடுத்துக்கோங்களேன் அதுக்கு ஒரு பெயரும் அந்த உருவத்தும் நாம தான் உண்டாக்கி வச்சிருக்கோம் இப்ப நம்ம ஒரு உருவத்தை படைக்கிறோம் இப்போ ஒரு ஆடை நெய்கிறோம் அப்படின்னா இது சர்ட்டு இது ஒரு பேண்ட் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறோம் ஆனா அதை இந்த மாதிரி நெய்யும் இதுக்கு ஒரு உருவம் கொடுத்து இது சர்ட்டுன்னு சொல்றோம் அந்த மாதிரி நெய்யும் அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து பேண்ட்னு சொல்றோம் அப்போ ஒரு ஆடையில அதே மாதிரி நகைகள்ல நம்ம என்ன பண்றோம் ஒரு விதமான டிசைன்ல செஞ்சா இது ஆரம்பிக்கிறோம் இன்னொரு விதமான டிசைன் செஞ்சா அது கம்மல்ங்கிறோம் ஆனா அதுக்குண்டான மூலப்பொருள் என்ன தங்கம் தான் தங்கத்துல இருந்து ஒரு கம்மல் செய்யலாம் ஒரு ஆரம் செய்யலாம் ஒரு செயின் செய்யலாம் மோதிரம் செய்யலாம் ஆனா உருவங்கள் மாறுது பெயர்கள் மாறுது ஆனா அதுக்கு மூலப்பொருள் என்ன தங்கம் மட்டும் அதே மாதிரி ஆடைகள் மாறுது ஆனா அதுக்கு மூலப்பொருள் என்ன நூல் மட்டும் தானே இருக்குது ஒரு வந்து தட்டு மாதிரி இருக்குது ஒன்னு டம்ளர் மாதிரி இருக்குது ஒன்னு பெரிய பானையா இருக்கு ஒன்னு அண்டாமி ஒரு குண்டா மாதிரி எல்லாம் பானைகள் செய்யறோம் விதவிதமான உருவங்கள்ல பானைகள் அவ்வாறு படைக்கப்பட்ட பாணைகளுக்கு விதவிதமான பெயர்களும் கொடுக்கப்படுகிறது அதுக்கு தட்டு டம்ளரு அண்டான் குண்டாண்டெல்லாம் பெயர் வச்சுக்கிறோம் ஆனால் அந்த உருவங்களுக்கு ஆதாரமாக எது இருக்குதுன்னா அந்த மண்ணுதான் இருக்கு அப்போ அது போல இந்த மொத்த பிரபஞ்சத்துக்கு காரணமாக ஈஸ்வரன் தான் இருக்கிறான் அப்போ அது நமக்கு தெரிஞ்சுட்டா இங்கே ஒவ்வொன்றையும் பிரித்து பார்க்குற அந்த மென்டாலிட்டி நமக்குள்ள மாறிப்போயிடுங்கிறது இங்கே சுட்டி காட்டுறாரு ஏன்னா இப்போ நகைகளில் நம்ம எப்படி பேதமை பார்க்குறோம் இது ஆறம் இந்த நெக்லஸ் இதுக்கு அம்மல் இது மூக்குத்தின்னு பிரித்து பிரித்து பார்க்குறோம் ஆனா இது எல்லாம் தங்கத்துதான் பேசுன்னு தெரிஞ்சுட்டா ஒரே விஷயம்தான் ஏன்னா அந்த அதுக்கு விலை கொடுக்குறோம் தங்கத்தினுடைய அடிப்படையில் தான் விலை கொடுக்க போறாங்க இப்ப ஒருத்தர் ஒரு விதமான ஆரம் வந்து ஒரு டிசைன் பயங்கரமா செஞ்சிட்டேன் இதுக்கு அதிக விலை கொடுங்கன்னா கொடுத்துருவாங்களா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அந்த ஆரத்தினுடைய மதிப்பெண்ணு அஞ்சு பவுண்டில செய்யப்பட்டிருக்கா பத்து பவுண்ட்ல செய்யப்பட்டிருக்கான்னு பாப்பான் அதுல ஐந்து பவுன் குண்டான தங்கத்தினுடைய மதிப்பெண்ணவோ அதற்குண்டான விலை தான் கொடுப்பான் அந்த ஆரம் வந்து விதவிதமா செஞ்சுருக்கான் பயங்கர டிசைனை செஞ்சுட்டேன் அதனால சேர்த்து பணம் தரேன்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா மதிப்பீடு வந்து தங்கத்தை தான் வச்சு மதிப்பீடு செய்ய முடியும் அது போல இங்க ஒவ்வொரு விஷயம் அப்படிதான் ஆடையும் அப்படித்தான் நாம வந்து விதவிதமா டிசைன் செஞ்சுக்கிறோம் ஆனா அதுக்கு மூலப்பொருள் என்ன நூல் அந்த நூலினுடைய அமைப்புல இருந்தால் அதுக்கு வெளி நிர்ணயிக்கப்படும் அது இங்க எல்லாமே ஈஸ்வரன் தான் வந்திருக்கு அப்ப எல்லா ஈஸ்வரனுடைய நியதியதான் இங்க இயங்கிட்டு இருக்குங்கிறது இங்க இந்த பாடல சுட்டி காட்டுறாரு அந்த மூலப்பொருளை முக்கியமான நம்ம பார்க்கணுங்கிறாரு காரியத்தை காரணத்தில் அடக்கி குடத்தை மண் நகையை பொன்னின்றும் ஆடையை நூல் என்றும் பார்ப்பது போல கற்பிதமான காரண காரியங்களாய் தேகாதி பிரபஞ்சம் முதல் பிரம்மசக்தியான மூல பிரகிருதி வரை இரண்டாக தோன்றுமாறு ஒன்றில் ஒன்று ஒதித்து வெளிப்பட்ட அதே முறைப்படியே அவைகளை மீண்டும் பழையபடி திருப்பி அவ்வவற்றில் காரணங்களில் ஒடுக்கி கொண்டு போனால் கடைசியாக மிஞ்சுவது சத்தியாகிய பிரம்ம சைத்தன்யமே அப்படின்னு சொல்ல வராரு ஏன்னா இப்போ எது எங்கிருந்து வந்தது அந்த மூலத்திலிருந்து வந்தது அந்த மூலத்துக்கே மீண்டும் அது திருப்பி விட்டோம்னா அங்க கடைசியில் அது என்ன அது தவிர அங்கே வேறு எதுவும் இல்லை அப்ப இங்க தனித்தனியாக வேறுபடுத்தி பார்ப்பதெல்லாம் நம்மளுடைய படைப்புல நாம ஏற்படுத்தி கொண்ட பெயர்களும் உருவங்களும் தானே தவிர உண்மையில் அப்படி பெயர்களும் உருவங்களும் எதிலிருந்து வந்தது அப்படின்னு நம்ம மூலத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா மூலத்துக்கு வேற எதுவும் இல்லைங்கிற புரிதல் நமக்குள்ள வந்துருச்சுன்னா இங்க பிரித்து பார்ப்பதற்கு ஒன்றும் இல்லை இருப்பது ஒன்றே அது இறைவன் மட்டுமே அப்படின்னு நமக்கு புரிய வரும் அப்பதான் இருப்பதெல்லாம் இறைவனே அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கும் பொருள் புரியும் ஏன்னா இறைவனை தவிர இங்க எதுவுமே இல்லை ஆனா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் இறைவன் எங்கேயோ இருக்கிறான்னு எங்கேயோ தேடுறோம் ஓடுறோம் அலைகிறோம் அப்படியெல்லாம் நம்ம ஓடி போய் இங்கிருந்து இந்த டிராவல் பண்ணி திருப்பதியில போய் பெருமாளை பார்க்குறோம் அப்புறம் தஞ்சாவூரில் போய் வேற ஒரு கோயில பார்க்கறோம் இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறோம் ஆனா அந்த இறைவன் எல்லா இடத்துலையும் நீக்கமரம் நிறைந்திருக்கிறான்ங்கிறது புரிய மாட்டேங்குது ஏன்னா நம்ம அப்படி பார்க்குற மனநிலைக்கு வராதுனால ஒவ்வொரு கோயில் கோயிலாக ஓடிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ இந்த புரிதல் நமக்குள்ள வரணும் ஞானங்கிறது என்னன்னா இங்க காரணம் காரியம் இல்லை இத்தனை காரியங்களுக்கும் ஒரு மூல காரணம் எதுவோ அது ஒன்று தான் இருக்குது அதுவே எல்லாமா இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா எங்கேருந்து வேணால் அதை நம்ம பார்க்கலாம் இல்லையா நம்மளுடைய பார்வை தானே இப்போ கண்ணாடி நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் கண்ணாடி போட்டு பார்த்தா இந்த உலகம் பச்சையாக தெரியும் சிகப்பு கண்ணாடி போட்டால் சிகப்பாக தெரியும் இது எதனால அந்த கண்ணாடினால அது மாதிரி இங்கே மனதினால இந்த உலகம் வந்து மயக்கமடைஞ்சிருக்குது பல விதை கற்பிதத்தில் சிக்கிக்கிட்டு இருக்குது இந்த மனசு எப்போ இந்த மனதுக்கு ஒரு தெளிவு வரும் உண்மை என்னன்னு தெரிஞ்சால் தெளிவு வந்துடும் அது மாதிரி கண்ணாடி சிகப்பு கண்ணாடியோ பச்சை கண்ணாடியோ கழட்டிட்டு பார்த்தா உண்மை தெரிய வரும் அது போல இங்க அறிவு நமக்கு எப்போ விளங்குதோ அதுதான் அபவாதம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் அவர் சுட்டி காட்டுறாரு அதாவது மெய்ப்பொருளான மூல காரணம் என்றும் பிரம்மத்தை அன்றி நான் என்று தனியாக ஒன்றுமே இல்லை என்றும் அதுவே நானா இருக்கிறேன் என்றும் சந்தேகம் தெளிவதே அபவாதம் என்று இங்கு கூறப்படுகிறது அப்படின்ட்டு இந்த பாடலில் அப்பவாதத்தை பற்றி ரொம்ப தென்ன தெளிவாக விளக்குகிறார் நாப்பத்தி ஒன்றாவது பாடல் இருந்து நம்ம அடுத்த பாடல்கள் எல்லாம் அடுத்த வாரம் வச்சுக்கலாம் ஏன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா வல்லமா போனாதான் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் வரும் நம்ம வேகமா போகும்போது சடனா மைண்ட்ல வந்து நிக்காது இப்ப நம்ம என்ன இங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க வந்து எல்லாமே மனதினுடைய கற்பிதம் இப்ப மனம் வந்து பல விஷயங்களுக்கு நாம ரூபங்களை படைச்சுக்குது இப்ப இந்த நாம ரூபங்கள் யாரால படைக்கப்படுதுன்னா புறத்துலேருந்து மற்றவர்களாலும் நமக்கு அந்த விஷயங்களை திணிக்கப்படுது இப்போ எந்த ஒரு பொருளுக்கும் நம்ம பறக்கும்போது நமக்கு பேர் தெரியாது ஆனால் நம்ம பிறந்த பிறகு ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயரையும் ஒரு உருவத்தையும் நமக்கு காட்டி கொடுத்து இதுதான் இது இதுதான் இதுன்னு அவங்க சொல்றதெல்லாம் நம்ம மனசு உள்வாங்கிக்கிட்டே வருது இப்படி உள்வாங்கி இந்த மனதனுடைய எண்ணங்களுடைய பெருக்கம் என்ன ஒரு பெரிய மனோவிருத்தி ஆகிடுது இப்போ இந்த மனோவிருத்தியில இந்த பிரபஞ்சம் விரியுது இன்னும் நம்ம என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கிறோமோ அது சம்மந்தமான விஷயங்கள் நமக்குள்ளே விரிஞ்சுக்கிட்டே போகும் இப்ப நீங்க ஆஸ்ட்ராலஜி படிச்சீங்கன்னா ஜோதிட சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்குள்ள விரிச்சுக்கிட்டே போகும் நிறைய நட்சத்திரங்கள் பெயர் தெரியும் நிறைய கிரகங்களுடைய பெயர் தெரியும் அதுவே நீங்க ஆஸ்த்ரானமி லெவல்ல போனீங்கன்னா இன்னும் கேலக்ஸி பத்தி நீங்க நிறைய படிக்கலாம் இப்படியே நம்ம மனசில் வந்து எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஏற்றிக்கிட்டே போறோம் வரலாற்று சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பழைய கதைகளை படிக்கலாம் புராண கதைகளை படிக்கலாம் இப்படியே வரலாற்றுல நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டே போகலாம் இப்போ இது மாதிரி நம்ம விருத்துகளை வந்து வெளியே இருந்து எவ்வளவு எடுத்துக்கிட்டே இருக்கலாம் ஆனா அப்படி எடுக்க எடுக்க என்ன ஆகும் மனம் வந்து ரொம்ப ப்ராட் ஆகிட்டு இருக்கும் பிராடுனா இந்த இடத்துல நான் சொல்ல வரது வந்து கண்ட குப்பைகளை சேர்த்து பெருகிக்கிட்டு வர்ற மனமாக மாறிடும் அப்போ இதனால நமக்கு என்ன பலன் அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லைங்க ஏன்னா அது வந்து விசே சுகங்களை உள்வாங்கி உள்வாங்கி மனத கற்பனையிலேயே இன்னும் வாங்கிட்டு இருக்க தவிர உண்மையான விஷயம் என்னன்னு பிடிக்காம இருக்கு அப்போ உண்மையான விஷயம் எதுன்னு இந்த மனசு எப்போ பிடிச்சிக்கதோ அப்போ அந்த மனதிற்கு ஒரு அமைதி வந்துடும் ஒரு சந்தோஷம் வந்துடும் அதுக்கு வந்து இருக்குது இறைவன் மட்டும்தான் இங்க அதனுடைய இயல்பில் எல்லாமே இயங்கிட்டு இருக்குது நான் செய்யறதுக்கு ஒண்ணும் அதனுடைய இயக்கம் அதுல ஒரு அங்கம் இது அப்போ அந்த அங்கத்துலேயும் இந்த காரியம் நடந்துட்டு இருக்கு நான் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நமக்குள்ள நம்ம அந்த அக்செப்டன்ஸ் எப்ப கொடுக்குறமோ அப்போ பெரும்பாலான காரியங்களை வந்து அந்த இயற்கை தன்னைத்தானே மறுசீரமைச்சுக்கும் அந்த மறுசீரமைக்கும் தன்மை வந்து இயற்கை இயல்பாகவே இருக்கு அதுக்கு பேர் வந்து ரித்தம்னு சொல்லுவோம் அந்த இயல்பு மாறாத நிலை பிரபஞ்சத்தினுடைய படைப்புலாம் அந்த நேதி இருக்கு அந்த பஞ்ச பூதங்களும் எப்படி படைக்கப்பட்டது என்னென்ன ரேஷியோல கலக்கப்பட்டிருக்குறதுங்கிறதுக்கெல்லாம் ஒரு பின்னாடி ஒரு பெரிய அறிவு இருக்கு இப்ப நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை படிப்பதற்கு ரொம்ப எளிமையா இருக்கு இப்ப இந்த ரேஷியோல இந்த பூதங்கள் செஞ்சுட்டா ஒரு ஸ்தூல பூதம் வந்துருக்குதுன்னு நம்ம சாதாரணமா சொல்றோம் ஆனா அது இந்தந்த ரேஷியோல இவ்வளவு சேர்ணுங்கிறதுக்கு ஒரு பின்னாடி இருந்த ஒரு அறிவில் அதை வேலை செஞ்சா தானே அவ்வளவு ரேஷியோ அதை கரெக்டா சேர்த்த முடியும் ரெண்டாவது அந்த செயற்கையில பஞ்ச பூதங்களும் ஸ்தூல பூதமாக மாறுவதற்கு ஒவ்வொரு பூதத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து இல்லை இந்தந்த பூதங்கள் சேர்ந்தால் அது ஒரு ஸ்தூல பூதம் ஆகாய ஸ்தூல பூதம் நீர் ஸ்தூல பூதம் நிலம் ஸ்தூல பூதம்னு உண்டாகி ஐந்து பூதங்கள் உண்டாயிடுது இப்போ இந்த ஐந்து பஞ்சபூதங்கள்லேயும் ஒரு ரேஷியோ இருக்கு அந்த ரேஷியோ எப்படின்னா ஒவ்வொரு உடலுக்கு தேவைப்படுது இப்போ மனித உடல்னா அதுக்கு இந்தந்த ரேஷியோல பஞ்ச பூதங்கள் ஒரு மனித உடல் உண்டாகுது ஒரு மிருக உடல் வரணும்னா அது இந்தந்த ரேஷியோல பஞ்சபூதங்கள் சேரும் ஒரு மிருக உடல் உண்டாகுது இதெல்லாம் இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கம் அந்த உடல் இருக்கும் இந்த உடல் எப்போ தன்னுடைய சக்தியை இழந்து விடுதோ அப்ப அந்த உடல் வந்து அந்த பஞ்சபூதங்கள்ல இருந்து தன்னுடைய எங்கெங்க மூலம் அந்த மூலம் திரும்பிவிடும் இப்போ ஒருத்தர் இறந்துட்டார நம்ம என்ன சொல்றோம் இயற்கை சொல்றோம் ஏன் இயற்கை வார்த்தை யூஸ் பண்றோம் இந்த இயற்கையிலிருந்து தான் இந்த உடல் வந்தது மீண்டும் அந்த இயற்கை திரும்பிடுச்சு ஏன்னா இங்க பஞ்சபூதங்கள்ல இருந்து வந்த உடல் மீண்டும் பஞ்சபூதங்களையே போய் கரைஞ்சிடுச்சு அவ்வளவுதான் இப்ப மண்ணிலிருந்து பூதம் மண்ணுக்கு போயிடுது உடம்பு வந்து மண்ணுக்கு போயிடும் உள்ள மூச்சா சுவாசம் பண்ணிட்டு இருந்த காற்று காற்று பூதத்தோடு போய் சேர்ந்துடும் உடம்புக்குள்ள அந்த ரத்தமாக இருந்த நீர் நீர் பூதத்தோடு போய் சேர்ந்துடும் அக்னியாக இருந்த உடம்புக்குள்ள சூடு நெருப்பு வந்து நெருப்பு பூதத்தோடு சேர்ந்துடும் அப்புறம் இந்த உடலுக்குள்ள இந்த விஷயங்களை இயங்கிட்டு இருக்கிற இருக்குல்ல ஆகாய பூதம் அது ஆகாய பூதத்துக்கு போய் சேர்ந்துடும் அப்ப இது எல்லாமே அந்தந்த பூதத்தோட போய் தன்னுடைய இயல்புக்குள்ளே திரும்பிடும் ஆனா இந்த உடம்பு வந்து வந்ததும் தெரியல போனதும் தெரியல இத்தனை நாள் வாழ்ந்துச்சு என்னென்ன செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா எல்லாம் அதனுடைய மனதின் அடிப்படையில் இத்தனையும் செஞ்சுக்கிட்டு இருந்தது அவ்வளவு அதனுடைய ஆசாபாசங்களுக்காக அதை வாழ்ந்து கொண்டிருந்தது இந்த ஆசைகள் எல்லாம் அந்த மனதினுடைய ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் நமக்கு என்னென்ன கற்பினை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை நம்ம மனசுல பதிச்சுக்கிறோம் இப்ப நம்ம வாழ்க்கையே எப்படி வாழ்றோம் இன்னொருத்தரை பார்த்து வாழ்றோம் அவன் கார் வச்சிருக்கான் பங்களா கட்டிருக்கான் நான் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் அவன் அப்படி வசதியா வாழ்றான் நான் இப்படி வாழ்றேன் நான் அந்த மாதிரி வாழணும் இப்படி எல்லா விஷயங்களும் இன்னொருத்தரை பார்த்து பார்த்து நம்ம மனசுல ஏத்தி ஏத்தி அதையே நம்ம அனுபவமாக்கி வாழ்கிறதுக்கு ஆசைப்படுறதுனால தான் இந்த ஓட்டமோ இந்த ஆர்ப்பாட்டமும் நம்மக்கிட்ட அதிகமாக காணப்படுது ஆனால் அப்படி வாழ்ந்தவனும் ஒரு நாள் இல்லாமல் தான் ஒன்றுமே இல்லாமல் அமைதியாக இருக்கிறவனும் ஒரு நாள் இல்லாமல் தான் போகிறான் வந்து போகிற இந்த உடலோ இந்த பிரபஞ்சமோ உண்மை இல்லைன்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க இந்த விஷயங்கள் சுகங்களில் போய் சிக்க மாட்டாங்க அது அது பாட்டு ஏங்கிட்டு இருக்கட்டும் என்னென்ன வருமோ நமக்கு வரும் எது போகுமோ அது போகட்டும் என்னுடைய காரியம் என்னமோ அது இந்த பிரபஞ்சம் அழகாக என்னை வச்சு இயக்கிட்டு இருக்கு நான் அழகா செஞ்சுட்டு இருக்கேங்கிற சந்தோஷமா அந்த காரியத்தை மனப்பூர்வமாக செய்யும் போது அந்த சாதக பாதகங்களும் அந்த செய்யக்கூடிய செயல் பலாபலன்களும் கர்மாவாக அவர்களுக்கு சேராது இப்ப இந்த கர்ம பலன்கிறத வந்து நான் செய்கிறேங்கிற அந்த அகங்காரத்துக்குள்ள உட்பட்டு நீங்க ஒரு காரியம் செய்யுங்கன்னா அது உங்களுக்கு நீண்டாக்கி விடும் இப்போ ஜோதிடம் பாக்குறாங்க நிறைய பேரு இப்போ ஜோதிடர் வந்து ஒரு பரிகாரம் சொல்றாங்கன்னு ஒரு சனி பகவான் போய் ஒரு சாம்பார் சாதமோ இல்லை தயிர் சாதமோ வாங்கி அங்கே இருக்கிற ஏழை மக்களை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இது எந்த உங்களுக்கு நன்மை அளிக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஒரு நைன்டி தீமை தான் அளிக்கும் நான் என்னோட அன்னதான பண்றது எப்படி நீங்கள் தீமை இப்போ அங்கே நீங்கள் வாங்கி கொடுக்குற சாப்பாட்டில் வந்து அது எப்படிப்பட்ட சாப்பாடு எத்தனை நாளைக்கு முன்னாடி செஞ்ச சாப்பாடுன்னு உங்களுக்கு தெரியாது அது வந்து ஒரு பிஸ்னஸ் மைண்ட்லாம் அங்கே இருக்கிற நம்ம செஞ்சு வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க நாம் என்ன பண்ணுறோம் சதார்த்தமாக போகிறோம் ஒரு பரிகாரம் ஜோசியர் சொல்லிட்டாரு அதனால நான் போய் அதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்துறேன் ஒருத்தர் வயசானவர்கள் இல்லாதவங்களுக்கு நினச்சி வாங்கி கொடுக்குறோம் ஆனால் அந்த சாப்பாடு பிரித்து பார்த்தா கெட்டு போய் கிடக்கும் அப்போ அந்த சாப்பாடு சாப்பிடாம உடனே அதை பார்த்துட்டு மன விளைச்சலோடு தூக்கி வீசுவான் பார்த்தீங்களா அதை அப்படியே மீண்டும் நம்மளை வந்து தாக்கிடும் அப்போ இங்கே வந்து அன்னதானம் இந்த பரிகாரம் இந்த பூஜைகள் எல்லாமே இந்த மனம்தான் ஆசைப்படுது ஏதோ செஞ்சால் நமக்கு நன்மை கிடைக்கும் இங்கே போனால் இந்த பிரச்சனை தீரும் அங்கே போனால் அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் மற்றவர்களால் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்டிருக்குது இந்த எந்த பிரச்சனைகளும் என்ன நடக்கும் இப்போ ஜோதிடம் பார்க்கறதுனால மட்டும் நமக்கு மாற்றம் வந்துருமானா நிச்சயமா கிடையாது ஏன்னா என்ன உங்க கட்டத்தில் இருக்கோ அதைப்படி தான் நீங்க வாழ போறீங்க இப்போ உங்களுக்கு கஷ்டம் வந்துதான் ஆகணும்னா ஜோதிட கிட்ட போனா கஷ்டம் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு பரிகாரம் சொல்லுவாரு தவிர ஆனா அந்த பரிகாரம் செஞ்சுட்டு அவங்க கஷ்டம் தீர்ந்துருச்சானா இல்ல நீங்க அப்பயும் அந்த கஷ்டப்பட்டு தான் ஆகணும் அப்ப திருப்பிங்க அந்த கஷ்டம் வந்துச்சுன்னா வேற ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க அவ்வளவுதான் அப்போ உங்களுக்கு என்னன்னா வினை விதைத்தவன் வினை திணை விதைத்தவன் திணை மாதிரி நாம என்ன செஞ்சுருக்கோமோ அதுக்குண்டான பலாபலங்களை நம்ம அனுபவிக்காம தப்பிக்கவே முடியாது இந்த பிரபஞ்சத்தில் ஏன்னா இயற்கை வந்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இதை இயங்கிட்டு இருக்கு இந்த பிரபஞ்சம் பூமி தன்னைத்தானே சுற்றுகிறது அது ஒரு இயக்கத்தில் அழகா சுற்றிக்கிட்டு இருக்கு அந்த சுற்றுப்பாதையை மாற்றம்லாம் அதுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது ஏன்னா இது எல்லாம் ஒரு ஈஸ்வர காரியம் அது ஒரு இயக்கத்தை வச்சுட்டு இருக்கு ரித்தமாக வச்சிருக்கு அப்போ அது மாதிரி உங்களை ஒரு படைப்புக்காக இங்கே கொண்டு வந்திருக்குன்னா அது ஒரு காரியத்துக்காக இந்த பிரபஞ்சத்தில் படைச்சிருக்கு உங்களுக்கு அதனுடைய போக்குல நீங்க பயணம் பண்ணீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறது வேற மாதிரி இருக்கும் ஆனா நாம இந்த உலகத்தை பார்த்து மற்றவர்களை பார்த்து மற்றவர்கள் சொல்வதை கேட்டு நம்ம வாழும் நம்ம வாழ்க்கை வந்து வேற மாதிரி போயிடுது அப்படிங்கிறது நம்ம எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்ப நமக்குள்ள வந்து ஞானம் வளரும் ஏன்னா இந்த பாடத்திட்டங்கள் அதுதான் நமக்கு சுட்டி காட்டுது நம்ம வந்து பாதை மாதிரி பயணிக்கிறோம் அறியாமையில சிக்கிக்கிட்டு இருக்கோம் அஜானத்துல மாட்டிக்கிட்டு இது வந்து எல்லாமே ஈஸ்வரக்காரியம் நடந்துட்டு இருக்குது இங்க நீங்க நானுங்கிறது ஒரு தனித்தனியால் கிடையாது எல்லாம் மொத்த ஈஸ்வர கருவிகள் அப்ப அந்த கருவியில பல விஷயங்கள் அதை அது செஞ்சுக்கிட்டு இருக்கு அதை செய்கிறத நம்ம அப்படியே ஒத்திசைவோட பயணம் பண்ணணும் மாத்த நம்ம முயற்சி எடுக்கக்கூடாது அப்ப நமக்குன்னு ஒரு அறிவு இல்லையா தனியா எனக்குன்னு ஒரு பிரத்யேக இது நீங்க யோசிச்சீங்கன்னா அதாவது இங்க இந்த நம்ம கொடுக்கப்பட்ட இந்த பிரத்யேகமான ஆறாம் அறிவு எது சரி எது தவறுங்கிறத புரிந்து மட்டும்தான் மற்றபடி நீங்க வேற மாடுகளுக்கு உட்படுத்துவதற்காக இந்த அதிகாரம் உங்களுக்கு கிடையாது அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் இப்போ இது ஒரு தவறான பாதைன்னு தெரிஞ்சு அதில் பயணிக்காம நல்ல பாதை இதுதான் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்கள் அதை நோக்கி பயணம் பண்ணால் உங்களை வச்சு என்னென்ன செய்யணுமோ என்னென்ன சாதனைகள் இந்த பிரபஞ்சத்தில் அதை நடத்தணுமோ அது தானாக நடத்தும் இயற்கையே நடத்தும் அப்போதான் தெரிய இது அதனுடைய செயலாக தான் இது இயங்கிட்டு இருக்குன்ட்டு அப்போ நம்ம பார்த்த பெரும்பாலான அறிஞர்களோ மகான்களோ ஞானிகளும் அவங்க நான் செய்கிறேன்னு எந்த காரியத்தையும் செய்யலை அவங்களுக்கு அந்த இயற்கை உள்ளிருந்து அதை கொடுத்தது கிஃப்டா அவங்க அதை செஞ்சாங்க எல்லா சாதனையாளர்களுடைய பட்டியலும் எடுத்து பாருங்க அவங்க என்னுடைய செயல் எதுவும் இல்லை இறைவனுடைய செயல் தான் எல்லாமே அப்படின்னு தான் இப்ப கடைசியா ஏ ரஹ்மான் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய ஒரு அவார்டு வாங்கும் போது கூட அவன் என்ன சொல்றான் எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு தான் ஒரு வார்த்தை சொன்னான் ஏன்னா அவ்வளவு பெரிய மியூசிசியன் வந்து வேர்ல்டு லெவல்ல எல்லாராலையும் அங்கீகரிக்கப்பட்ட போது கூட அவனுடைய அகங்காரம் இல்லாத ஒரு அவனுடைய வார்த்தை பாருங்க எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொல்றான் அப்ப என்ன இங்க புரிஞ்சுக்கணும் என்கிட்டேருந்து வெளிப்பட்ட அந்த மியூசிக் திறமையும் என்னுடைய அத்தனை செயல்பாடும் என்னுடையது கிடையாது எல்லாம் இறைவன் என்னை வச்சு செஞ்சிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துட்டான் அவனை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே வைக்கும் மிகப்பெரிய இடத்துல கொண்டு போய் வைக்கும் ஆனால் ஒரு சின்ன வேலையை செஞ்சுட்டு கூட நான் செய்கிறேன் ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு சாப்பாட்டை வாங்கி கொடுத்துட்டு நான் வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு பெருமை அடிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் நம்ம வந்து கீழ்நிலையில் இருக்கிறோம் ஏன்னா இது என்னுடைய செயல் அகங்காரம் அமகாரமாக மாறுது பாருங்க அந்த இடத்துல நம்ம மேல்நிலைக்கு வரவே முடியாது இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நமக்குள்ள இருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் மேல்நிலைக்கு வர முடியாம எங்கேயோ சிக்கிக்கிட்டு இருக்கோங்கிறத புரிந்து கொண்டு இந்த செயல்களுக்கெல்லாம் ஆதாரமாக எது இருக்கு நம்ம கிட்ட இருக்கிற மனசு தான் இந்த மனசு யார் இருக்குது ஈஸ்வரனுடைய சக்தி இது இது வந்து உங்களுக்கும் தனித்தனிமானு கிடையாது ஈஸ்வரன் கிட்ட இருந்து வந்த பிரகாச சக்தி அந்த அறிவு சக்தி அதனுடைய போக்களை இயங்க விட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இயங்கும் உங்களுடைய சாதனைகளும் உங்களுடைய செயல்களும் உலகத்தாரால் பாராட்டப்படக்கூடிய போற்றப்படுதலாக மாறிடும் அது நீங்கள் ஒத்து செய்வோட பயணம் பண்ண மட்டும்தான் அது நடக்குமே தவிர அதை மாத்திரத்துக்கான முயற்சிகளை நீங்களாம் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றிக்கிட்டு அதை பண்ண போகிறோம் இதை பண்ண போகிறோம் அப்படி செய்ய போகிறேன்னா அதனுடைய சாதக பாதங்களை நீங்கள் அனுபவிக்கிறது வந்து தப்பிக்கவே முடியாது அதுதான் கர்மான்னு சொல்ல வரேன் அப்போ அந்த கர்மாக்குள்ளே சிக்காமல் பயணம் பண்ணுறது நம்ம இந்த சாஸ்திரம் படிக்கிறதுனுடைய முக்கிய சாராம்சம் புரிஞ்சுக்குங்க இந்த பாடத்திட்டங்கள் இன்னும் போக போக உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் இப்போ நம்ம நாற்பதாவது பாடலோடு முடிச்சுருக்கோம் நாற்பத்தி ஒன்றில் இருந்து அடுத்த வாரம் பார்க்கலாம் ஏன்னா நம்ம ரொம்ப ஸ்பீடா போனோம்னா அப்படியே பாடம் மாதிரி படிச்சிக்கிட்டே போன மாதிரி ஆகிடும் இடையிலடி உங்களுக்கு இந்த பாடத்தினுடைய முக்கிய விஷயங்களையும் நான் சொன்னாதான் அது என்னன்னு உங்களுக்கு புரிய வரும் அதனால இங்க என் செயலாவது ஒன்றும் இல்லை எல்லாம் அவன் செயலை அப்படின்னு மணிவாசக பெருமான்னு சொன்ன மாதிரி அப்படியே ஒப்படைச்சிடணும் எல்லாம் அதை பார்த்துக்கணும் அதனுடைய இயக்கம் இந்த பிரபஞ்சம் அவ்வளவுதான் அந்த நம்பிக்கையில நம்ம அப்படியே பயணிக்க வேண்டியதுன்னே தவிர இங்க நான் ஒண்ணும் செய்யறதுக்கு இல்லை அப்படின்னு இருங்க எல்லாம் உங்களை நோக்கி தானா வரும் உங்களுக்கு எது வருமோ அது வரும் எதுவும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது அது வராது அதை புரிஞ்சுக்குங்க நன்றி ஓம் த